நம்மெல்லாம் ஈமான் கொண்டவர்கள் தான் மூமின்கள் தான் அப்படின்னு நமக்கு பேர் இருக்கு ஆனால் அந்த ஈமான் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஈமான் சஹாபாக்களுடன் ஒப்பிட்டு பார்க்க ரசூல்லாவுடைய ஈமான் ஒப்பிட்டு பார்க்க முடியாது நம்ம சஹாபாக்களுடைய ஈமான் அதுக்கு பின்னால் வந்தவர்களுடைய ஈமான் அதற்கு பின்னால் அவர்களுடைய ஈமான் முன்னோர்கள் நல்லடியார்கள் சாலியகன்கள் இவர்களுடைய ஈமான் எப்படி இருந்தது ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை அல்லாவின் மீது நம்பிக்கை ரசூலின் மீது நம்பிக்கை ஆஹிரத்தின் மீது நம்பிக்கை அல்லாஹாலா உயிர்ப்பிக்கின்றான் அவனையை மகுத்தாக்குகின்றான் என்ற அல்லாஹாலாவுடைய ஆற்றல் மீது நம்பிக்கை அவனுடைய அறிவின் மீது நம்பிக்கை இதுபோன்ற ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன அது ஆமன் துல்லாயி மலாஹிக்கத்தீ குத்து மிகி என்ற அந்த வாசகத்தினுடைய தொடரிலே ஏழு விஷயங்கள் சொல்லப்படும் இவை அனைத்தின் மீதும் நம்பிக்கை வலுவாக இருக்க வேண்டும் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ ஈமான் கொள்ள வேண்டுமோ அப்படி கொ நம்பிக்கை கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கை மிகச்சரியாக இருந்துவிட்டால் அல்லாஹாலாவுடைய தக்குவா பயம் என்பது வந்துவிடும் அதனால தான் அல்லாஹத்தாலா ஈமானுக்கு அடுத்ததாக தக்குவாவை இங்கே சொல்லி காட்டுகின்றான் அல்லதீன் ஆமனு எத்தோன் அந்த தக்குவா என்பது ஈமான் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அதே போன்று நிரந்தரமாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய பயமும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு நிபந்தனைகள் யாரிடத்தில் இருக்கின்றனவோ அப்படிப்பட்டவர்கள் என்று அல்லாஹத்தாலா அவுலியா உல்லாஹ் என்பவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றனர் சரி ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறோம் ஏராளமான கருத்துகள் முன்னால் பல ஆயத்துக்கெலாம் வந்திருக்குது அதே மாதிரி தக்வா பற்றியும் சொல்லியிருக்கிறோம் தக்வாவுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லுகின்றார்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது சொல்ல போனால் எல்லா விஷயங்களையும் சேர்த்து கொண்ட ஒரே ஒரு வாசகம் சொல்லல்லாஸ்லாம் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றது அது தக்வாவுக்குரிய விளக்கம் இன் திசால் அவாமி தாலா வல்லி இஷ்தினாபா அன்னவாஹி என்பது அதனுடைய சுருக்கமான விளக்கம் அல்லாஹாலுடைய கற்றளைகளை ஏற்று செயல்படுவது அல்லாவிால் விளக்கப்பட்டவர்களே தவிர்ந்திருப்பது இந்த ரெண்டும் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் முழுமையாக இருந்தால் அவரிடத்தில் தக்குவா இருக்கின்றது அல்லாவுடைய பயம் இருக்கின்றது அச்சம் இருக்கின்றது என்பதாக பொருளாக அல்லாஹுடைய கட்டளைகள் அனைத்தையும் செயல்படுத்துவது ஏற்று செயல்படுத்துவது வழிபடுவது எந்த கட்டளையும் நான் செய்ய செய்யவில்லை என்ற நிலை இருக்கக்கூடாது அல்லாஹுடைய எல்லா கட்டளையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற தன்மை ஒரு மனிதனிடத்தில் அந்த உறுதி ஏற்பட்டு விட வேண்டும் அல்லாஹினால் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் எவை இருக்கணும் அதையெல்லாம் நான் விட்டுவிட்டேன் என்ற நிலை இருக்க வேண்டும் அதுக்கு என்ன வேணும் அல்லாஹ்னால் சொல்லப்பட்டது தடை செய்யப்பட்டது ரெண்டும் செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் எதையெல்லாம் சொல்லி இருக்கின்றார்களோ அதையெல்லாம் செய்யணும் எதை வேணாம்னு சொல்லி இருக்காங்களோ அதெல்லாம் விட்டணும் ஏன்னா அல்லாஹுதான் கட்டளை இடுகின்றான் ஒமா ஆத்தாக்கும் ஒரு ரசூல் பகுதூஹோமா நகாக்கும் அன்பு நம்முடைய ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரோ அதை அப்படியே இருக பற்றி கொள்ளுங்கள் எதை வேண்டாம் என்று தடை செய்திருக்கின்றாரோ அதை முழுமையாக நீங்கள் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹாலா சொல்லுகிறார் அப்போ அல்லாஹுவை நம்பி அல்லாஹுடைய பக்தி உள்ளவராக ஒரு மனிதர் ஆக வேண்டும் என்று சொன்னார் ரசூல்லாய் சல்லா அலி சந்தவர்கள் சொன்னதை எல்லாம் முழுமையாக கேட்கும் அப்படின்னு அதை இன்னொரு இடத்துல அல்லாஹால சொல்லுகின்றான் ரசூல பகதாத்தா அல்லா எவர் ரசூலுக்கு வழிபட்டாரோ அவர்தான் அல்லாஹுக்கு வழிபட்டவராக ஆக முடியும் ரசூலுக்கு வழிபடல நான் ரசூல் சொன்னதெல்லாம் கேட்க முடியாது அல்லாஹ் சொன்னாதான் கேட்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அல்லாஹு சொன்னதையும் கேட்காதவர் தான் இவர் ரசூல் சொன்னதை கேட்கலன்னா அல்லாஹ் சொன்னதை கேட்டதராக ஆக முடியும் குரான் பல ஆயத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது இங்க அல்லாஹா அதே மாதிரி அந்த கருத்தை இங்க சொல்லிக்காடு ஆமன் ஈமான் நிரப்பமாக இருக்க வேண்டும் ஈமான் வலிமையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி தக்வா பயபக்தி முழுமையாக இருக்க வேண்டும் பக்தி அந்த தக்வா என்பதற்கு நிறைய விளக்கங்கள் அதில் சுருக்கமான விளக்கம் சொல்லப்படும் இதுக்குள்ள எல்லாமே வந்துருச்சு சொன்னதை செய்ய வேண்டாம் சொன்ன விட்டு விடுதுவா உடையவர்களாக இருக்கின்றார்களோ இந்த தக்வாவை ஈமான் கொண்டு தக்வா உடையவர்களாக ஆகின்றார்களோ அவர்கள் அல்லாவுடைய வழிமாறு இல்லையா குரானிலே அல்லாத்தால் பரவலாக தக்வா உடையவர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றன என்பதை பற்றி பல இடங்களிலே பல ஆயத்துக்களை சொல்லிக் காட்டுகின்றனர் முன்னால் எது ஏதோ ஒரு ஆயத்தில் விளக்க சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு இடத்தில் அல்லாஹாலா சொல்லுகின்றான் வயன் தஸ்மீரூ வத்தூன் உரு நீங்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹை பயந்தால் அதுதான் உங்கள் காரியங்களிலே மிக உறுதியானது இப்போ அங்கே தக்வாவுக்கு உறுதியான காரியம் ஒரு மனிதன் நான் உறுதியான காரியத்தை செய்திருக்கின்றேன் என்று சொல்லுவார சொல்லக்கூடியவராக இருந்தால் அவரிடத்தில் தக்வா இருக்க பொறுமையும் இருக்க இன்னொரு இடத்துல எல்லா சொல்லுவாள் இருக்கும் கைதுஹும் இதெல்லாம் முன்னால் வந்து ஆயிற்று நீங்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹை பயந்து வாழ்ந்தால் தக்குவா உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சி உங்களை ஒன்றுமே செய்யாது எதிரிகளுடைய சூழ்ச்சி இன்னைக்கு நம்ம எதிரிகளுக்கு பயந்துகிட்டே இருக்கணும் அவர் அதை செய்வார் செய்துவாரோ அப்படி செய்வார் எதிரின்னு சொன்னால் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய எதிரி நம்ம உறவினர்களுக்கு எதிரி அப்படிங்கிற அர்த்தம் மட்டுமல்ல உலகத்திலே எதிரியாக இருக்கக்கூடியவர் உலகத்திலேயே முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஒருவன் அவனும் கூட நமக்கு அடங்கி விடுவான் அவனுடைய எதிர்ப்பும் கூட நமக்கு எதுவுமே செய்யாது அவனுடைய சூழ்ச்சியும் எதுவும் செய்யாது நம்ம இந்த ரெண்டு காலையும் இல்லாத பொறுமையும் தக்குவாமும் இல்லாததுனால அடுத்தவன் நம் மீது ஆதிக்கம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது ஆதிக்கம் செய்கின்றான் நாம் சரி நம் ஜுமாவிலே சொன்னோம் அதை ஜுமாவிலே அந்த பயானில் சொல்லப்பட்டது அதாவது நாம் சரியாக இருந்தால் பிறருடைய ஆதிக்கம் நம் ஏற்படாது நம்ம சரியில்லாதனால தான் பிறருடைய ஆதிக்கம் ஏற்படுகின்றோம் இன்றைக்கி பார்க்குறோம் சமீபத்தில் பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு உலகத்தில் அந்த நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்காரன் அடக்கிறான் அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் அடக்கி வாழுகின்றான் என்று சொல்லுகின்றோம் ஏன் அடக்குறான் முஸ்லீம்கள் அதை குறை சொல்லுகின்றார்கள் நம்மை அடக்குகின்றான் இவன் நம் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றான் நமக்கு சட்டாம்பிள்ளையாக இருக்கிறான் அவன் அப்படின்லாம் சொல்கிறான் காரணம்னு கேட்டால் நம்மிடத்தில் பொறுமை இல்லை தக்குவா இல்லை என்பதாக பொருளாகும் நம்மிடத்தில் ஈமான் சரியாக இல்லை தக்குவா சரியில்லை என்பதாக பொருளாகும் இது ரெண்டு சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாருடைய ஆதிக்கத்தையும் நம்மீது சாட்டிவிடமாட்டான் அல்லாஹத்தால் அதனால கேட்க சொன்னாங்க சல்லா அலிஸ்வலம் அல்லா துசல்லி தலைனா மல்லா எர்முனா எங்களின் மீது இரக்கம் காட்டாதவனை அதிகாரியாக நீ சாட்டிவிடாதே என்று கேட்க சொன்னார்கள் சல்லல்லா அலுவலம் வெறும் பெருமனை கேட்பது மட்டும் இருக்கக்கூடாது கேட்பதை போன்று நடப்பும் இருக்க வேண்டும் அமலும் இருக்க வேண்டும் நீ பார்க்கணும் பாகிஸ்தானில் பாருங்கள் என்ன நடக்குது அமலே கிடையாது சுத்தமாக அமல் இல்லாதவர்கள் முழுமையாக ஆட்சி செய்கிறது கொண்டு இருக்கின்றார்கள் பேருக்கு முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஆட்சி இஸ்லாமியை விட்டு வெகு தூரத்தில் சென்று விட்டது வெகு தூரத்தில் சென்று விட்டது அதனால் பலவிதமான குழப்பங்கள் ஏராளமான குழப்பங்கள் நடந்து கொண்டு மனித உயிர்கள் அங்கே கொலை செய்யப்படுகின்றன ஏராளமான உயிர்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி பல பல இடங்களில் வந்து தாக்குதல் நடந்து கொலைகள் ஆகின்றன அதுபோன்று இப்போ இஸ்லாமிய அந்த நாட்டுக்குள்ளேயே கொலைகள் ஏராளமாக நடந்து கொண்டே இருக்கின்றன காரணம் என்ன இஸ்லாத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க இஸ்லாத்துடைய வழியை விட்டு ரொம்ப தூரம் போயாச்சு யாரோ ஒரு சிலர் இஸ்லாத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களையும் குறிவைத்து எதிரிகள் தாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு உடந்தையாக இவர்கள் இருக்கின்றார் முஸ்லீம்களே இருக்கின்றார் முஸ்லீம் என்று பெயர் தாங்கிகள் இருந்து கொண்டிருக்கின்றார் இது தக்குவா இல்லாததின் காரணமாக ஈமான் இல்லாதன் காரணமாக ஈமான் பேருக்கு ஈமான் இருக்கின்றதை சொல்லிக் கொள்ளுகிறார்கள் ஆமாம் பார்த்தா ஓட்டையாக இருக்குது போகிறோம் நான் அல்லாவை பயப்படுகின்றேன்னு ஒருவர் சொல்லுகின்றார் ஆனால் முழுசே முழுசாக அது எதுவுமே இல்லாமல் காலியாக இருக்குது அந்த இடம் பார்க்குறேன் இன்னொரு இடத்துல அல்லா தலா சொல்கிறான் இன்னல்லதீ ம இன்னல்லாஹ மல்லதீ ரத்தகோ யார் அல்லாஹுவை பயப்படுகின்றாரோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹுடைய தக்வா உள்ளவர்களோ அல்லாஹ் இருக்கிறான் இன்னொரு இடத்துல அல்லாஹால அமை எத்த இல்லாகல்லஹோ மஹரஜன் எவர் அல்லாஹுவை பயந்து வாழ்கின்றாரோ தக்வா உடையவராக இருக்கின்றாரோ அவர் செல்லக்கூடிய வழியை அல்லாஹல்லாவிற்கு உண்டாக்கி வைத்து விடுகின்றான் எப்படி போனால் தப்பித்து கொள்ள முடியும் எப்படி போனால் பாதுகாப்பு பெற முடியும் எந்த வழியிலே சென்றால் நமக்கு நல்ல சூழ்நிலை ஏற்படும் எந்த வழியிலே சென்றால் நமக்கு பாதுகாப்பு ஏற்படும் என்பதையெல்லாம் அல்லாத்தலா காட்டி கொடுத்துடுவான் காட்டி எஜ் அல்லஹூ மஹ்ரஜன் வெளியேறக்கூடிய சிக்கலை விட்டும் சிரமங்களை விட்டும் வெளியேறக்கூடிய வழியை அல்லாஹலாக உண்டாக்கி வைத்துடுவார் அது மட்டும் அல்ல வை அருசு மின் ஹை சுலாய்த்திப் இவர் அறியாத புறத்திலிருந்து இவருக்கு உணவையும் கொடுத்துடுவான் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அல்ல சமுதாயத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு நாட்டினுடைய வாழ்க்கையில் உலகத்தினுடைய வாழ்க்கையில் என்ன உணவு தேவை எவ்வளோ உணவு தேவை இந்த நாட்டுக்கு அத்தனையும் அல்லாஹலாக கொடுத்துருவோம் அதை ஸ்டாக் பண்ணி வேண்டிய அவசியமே இல்லை குடோன்களில் தானாக கொடுத்து கொண்டே இருப்பான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் இது நடந்த முறை நிறைய நடந்திருக்கின்றது உலகத்தை வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம் சரி உமைய தவக்கல் அல்லல்லா ஹோஸ் ஓ மீது நம்பிக்கை வைத்த அல்லாஹுவை அல்லாகவையே தன்னுடைய பொறுப்பாளன் என்பதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹலா போதுமானவனாக இருக்கின்றான் என்று சொல்லுகின்றன் இப்படியெல்லாம் நிறைய ஆயத்துகள் இருக்கின்றன கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி முப்பது முப்பது நாற்பது இடங்களில் அல்லாஹாலா தக்வாவை சேர்த்து அந்த தக்வா உள்ளவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகளையும் அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் அது இங்கே யார் அல்லாஹுடைய வலிமார்களாக ஆக வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு இரண்டு நிபந்தனைகள் அல்லது ஆமனோக்கானோ எத்தப்போனோ அவர்கள் ஈமான் கொண்டு வேண்டும் தக்வா உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹாலா குறிப்பிடுகின்றனர் சொல்லுா உடையவர்களுக்கு சில அடையாளங்கள் இருக்கின்றன அடையாளங்களை கொண்டு அவர்கள் அவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்பதாக குறிப்பிட்டுவிட்டு சொல்லுகின்றார்கள் அபுர் அழிந்தல் பலா துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் பொறுமையோடு இருக்க வேண்டும் அதே முதல்ல சொன்ன ஆயத்துக்குள்ளா பில் கலா அல்லாஹ் எதை விதித்தானோ அதை கொண்டு திருப்தியோடு அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் எதை விதித்திருக்கின்றானோ அது சரி அல்லாஹ் எதை விதித்திருக்கின்றான் என்று எப்படி தெரியும் எது நடந்து முடிந்ததோ அதுவெல்லாம் அல்லாஹுடைய விதி அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டு முடிந்து விட்டது ஆகா இப்படி ஏற்பட்டு விட்டது இப்படி ஏற்பட்டு விட்டது இது நடந்தே இருக்கக்கூடாது இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி பிரலாபித்து கொண்டு இருக்கக்கூடாது கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது நடந்து முடிஞ்சது அல்லாஹுடைய கலாக்கதிரின்படி நடந்தது அப்படின்னு பொறுமை கொள்ள வேண்டும் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படி கலாக்கதிர் ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டது அல்லது ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டது ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது ஏற்பட்டு முடிந்த பின்னால் அதை பேசிக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது முடிந்தது நடந்தது நடந்தது முடிந்தது முடிந்து இனிமேல் நடப்பது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதை என்று சொன்னால் எப்படி கவனமாக இருக்க வேண்டுமோ அந்த முறைப்படி ஆனால் கடைசியில் என்ன நடக்கும் அல்லாஹ் எதை தீர்ப்பளித்திருக்கின்றானோ எதை நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றோ அதான் நடக்கும் இல்லையா அல்லாவிட்டபடிதான் நடக்கும் எல்லாம் சொல்கிறோம் எல்லாருமே ஒப்புக்கொள்ளுகின்றோம் அல்லாஹ் எப்படி நாடி இருக்கின்றானோ அப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுகின்றோம் ஆனால் நடந்து முடிந்த பின்னால் அதை குறை சொல்கிறோம் கவலைப்படுகின்றோம் ஆஹா இப்படி ஆகிப்போச்சே கொஞ்சம் இப்படி மாறியிருந்தால் கொஞ்சம் இப்படி போயிருந்தால் இதை இப்படி செய்திருந்தால் இப்படியெல்லாம் வந்திருக்காது அப்படி ஒரு மூவின் சொல்லவே கூடாது ஒரு மூமினான மனிதர் அப்படி சொல்லவே கூடாது நடந்து முடிந்தது அல்லாவுடைய ஏற்பாட்டின்படி கலாக்கதரின்படி நடந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர நான் இப்படி செய்திருந்தால் இப்படி வந்திருக்காது அப்படின்னு சொல்றது ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் இப்படி செய்திருந்தால் அப்படி செய்திருந்தால் இப்படி வந்திருந்தால் அப்படி வந்திருந்தால் இப்படி போயிருந்தால் அப்படி அப்படி என்று சொல்லுவதே சைதானுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க சைத்தான் தான் வேலையை செய்கிறோம் அரபியில் இப்படி இருந்தால் அப்படிங்கிறதுக்கு லவ் அப்படின்னு சொல் ஒரு வார்த்தை ரெண்டு எழுத்துக்களை கொண்ட லவ் லவ் கான ஹா கதா இப்படி இருந்தால் இப்படி இருந்திருந்தால் அப்படி சொன்னால் அது அமலு சைதான் சைதானுடைய அமல் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல சைதான் வந்துட்டான்னு அர்த்தம் யாராவது ஒருவர் நம்மியில் யாராவது ஒருவர் ஆக இந்த மாதிரி அந்த அந்த பேஷண்ட்டை வந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருந்தால் பொழைச்சிருப்பாருங்க நம்மளும் நிறைய பேர் சொல்கிறோம் அது தெரிஞ்சால் தெரியாமலே சொல்லிகிட்டே இருக்கோம் அந்த டாக்டர்கிட்ட காட்டியிருந்தால் ஒரு வேலை குணமாக இருக்கும் இப்போ பாருங்கள் அவருக்கு பெரிய மரியாதை ஏற்பட்டு போச்சு அல்லது மூத்தா போயிட்டார் அவர் காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இந்த இடத்துல காட்டினா அந்த இடத்துல நடந்து முடிந்த பின்னால் இவரிடத்தில் காட்டினால் அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தால் இந்த மருந்து செய்திருந்தால் அவரை குணப்படுத்தி இருக்கலாம் என்று சொல்லுவது ஈமானுக்கு எதிரானது தவக்குலுக்கும் எதிரானது கலாக்கதற்கும் எதிரானது எல்லாவுடைய ஏற்பாட்டுக்கே எதிரானது அல்லாஹுடைய கலாக்கதிரின்படி தான் அது நடந்து முடிஞ்சிருக்குது நடந்து முடிஞ்சதை இப்படி இருந்தால் நடந்திருக்காது என்று சொன்னால் அல்லாஹுடைய அறிவிலே இவர் குறுக்கிடுகின்றார் என்று அர்த்தம் அல்லாவுடைய தீர்ப்பிலே குறி குறுக்கிடுகின்றார் என்று அர்த்தம் அதான் அந்த தக்வா என்பதற்கு விளக்கம் சொல்லும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் தக்வாவுடைய அடையாளம் என்னன்னு கேட்டால் அ சாபில் எது நடந்து முடிந்ததோ அந்த தீர்ப்பை பொருத்தி கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வர் ஐந்தன் நாமா அருட்கொடைகள் ஞாமத்துகள் பாக்கியங்கள் வழங்கப்பட்ட நேரத்தில் அதற்கு சுக்குர் செய்ய வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் அது நிறைய சொல்லணும் ஏராளமான விஷயங்கள் சொல்றது ஞாமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிறது நன்றி செலுத்துவது எப்படி நாவின் மூலமாக கல்வின் மூலமாக செயல்பாட்டின் மூலமாக இந்த மூன்று அம்சங்களிலே சுக்குர் என்பது வர வேண்டும் வத்தத அல்லுலூர் யஹ்காமில் குரான் குரானுடைய சட்டங்களுக்கு பணிந்து போவது குரான் எந்த சட்டம் சொன்னதோ அந்த சட்டம் குரான் சட்டம் சொன்னதுன்னா ரசூல் அல்லாஸ்வத்தை சேர்த்து இப்போ குரானும் ஹதீஸும் அல்லாவும் ரசூலும் எந்த சட்டத்தை சொன்னார்களோ அந்த சட்டங்களுக்கு பணிந்து விடுவது அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் ரசூல் சொல்லி இருக்கின்றார்கள் குரான் சொல்லி இருக்கின்றது ஹதீஸில் இந்த சட்டம் வந்திருக்கின்றது என்று கேள்விப்பட்டால் உடனே தலை வணங்கி விட வேண்டும் அந்த சட்டத்துக்கு அதுக்கு பின்னால் அந்த சட்டம் எப்படி வந்துச்சு அது சரியாக இருக்குமா அதுக்கு இது சரியான ஹதீஸ்தானா அது பலவீனமான ஹதீஷா அது போலியான ஹதீஷா என்னெல்லாம் அந்த ஹதீஸ் சபத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கூடாது சட்டமும் சொல்லப்பட்டிருந்தால் அந்த சட்டத்துக்கு பணிந்து விட நிறைய பேரை பார்க்குறோம் நம்ம இது சரியான ஹதீஷா அப்படின்னு ஒருத்தரு கேட்பார் நான் வெளிநாட்டுக்கு சமயத்தில் போயிருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் சொன்னேன் தாய் தகப்பனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் அந்த பயானில் சொன்னோம் தாய் தகப்பனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகின்றா நீ உன்னுடைய மனைவியை தலாக்கு சொல்லிடு அப்படின்னு சொன்னால் சொல்லிடணும் ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது காரணம்லாம் கேட்கக்கூடாது அதான் முடிச்சுட்டு வந்த பிறகு ஒருத்தர் கேட்டார் இங்கே நிறையா சொல்லியிருக்கேன் பல தர சொல்லியிருக்கேன் அவர் கேட்டார் நீங்கள் சொன்ன ஹதீஸ் சரிதானா அப்படின்னார் ஹதீஸ் தானங்க சொன்ன அவர் சரிதானு கேட்டா அப்படின்னே நோம்பல ஏன்னு சரிதானு கேட்டேன்னு இல்லை அந்த ஹதீஸ் சரியான ஹதீஷான்னு சரியான ஹதீஸ் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் சரியில்லைன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டேன் இல்லை இல்லை அப்படி சொல்ல இவ்வளோ இது வந்து கடுமையாக இருக்குது அப்படின்னு கடுமையாக இருக்குது அப்போ விவாதம் பண்ண நேரம் இல்லை அது நோம் திறக்கிற நேரம் இஃத்தாருடைய நேரத்தில் அது இப்படி பேசிகிட்டு இருந்தான் அதோடு நிறுத்தியாச்சு பேச பேசினா கொஞ்சம் விபரீதமாக இருக்குன்னு வச்சிங்களேன் அதோடு விட்டுட்டார் அவர் அவர் விட்டா நானும் விட்டுட்டேன் நான் விடாம இருந்தேன்னா அவரும் விட மாட்டார் அந்த மாதிரி ஆள் அவரு என்னாச்சுன்னு கேட்டால் அப்புறம் அவருடைய நிலை என்னன்னு கேட்டால் அப்போ நான் சொன்னதுதான் அல்லாஹுடைய சட்டத்திற்கு ரசூருடைய சட்டத்திற்கு படியக்கூடிய நிலையை மனம்பான்மையை அவரு இடத்துல இல்லை அப்போ அவரிடத்துல தக்கவா இல்லைன்னு அர்த்தம் அல்லா சொன்னான்னு ரசூல் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒலமாக்களால் சொல்லப்பட்டது சட்டம் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால் அதை போய் ஆராய்ச்சியெலாம் பணியேற்றக்கூடாது இது சரியான ஹதீஷா போலியான ஹதீஷா அது புகாரியில் இருக்குதா முஸ்லீமில் இருக்குதா அது யார் சொன்னால் அப்படின்லாம் ஆராய்ச்சியில் அதிகம் சொல்லப்படும் அப்படித்தான் முன்னோர்கள்லாம் இருந்தாங்க நம்முடைய காலத்தில் ஆரம்பித்தோம்லாம் அப்படித்தான் இருந்துச்சு இப்போ தான் இந்த குறுக்கு கேள்வி கிறுக்கு கேள்விலாம் கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு தக்கவாக குறைஞ்சி வச்சுப்போம் இப்போ என்ன இதிலிருந்து விளங்குது அப்படின்னு சொன்னால் இந்த யார் சொல்றது யாரு மிகப்பெரிய சஹாபி ஹசரத் அப்துல்லாபின்னு ஜுபைர் ரலி அல்லாத்தால அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்துல்லாத்தாலுல்லா அதாவது ஆயிஷா நாஹியுடைய அக்கா மகன் ஹஸ்மாவுடைய மகன் அப்துல்லா ஜுபைர் அவங்க அவங்க சொல்றாங்க தக்வா உடையவர்கள் தக்வாவுக்கு தக்வா உடையவர்களுக்கு சில நிபந்தனைகள் சில அடையாளங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த நான்கு ஐந்து விஷயங்களை நான்கு விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள் அதுல அத்ததல்லுல யஹாமில் குரான் குரானுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு பணிந்து விடுவது தலை வணங்கி விடுவது சொன்னால் உடனே கேட்டுக்கணும் அவள் இது ஏன் எதுக்கு அது எப்படி சரியா அது சரியில்லையா இப்படி இருந்தால் என்ன அப்படி இருந்தா என்ன என்னெல்லாம் கேள்விகளாம் கேட்டுக்கணும் அப்படி தான் ஒரு காலம் இருந்துச்சு சமீப காலம் வரைக்கும் அப்படித்தான் இருந்துச்சு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு அதுக்கு பின்னால் தன்னுடைய அறிவை பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்தார்கள் கெட்டுப்போச்சு குரானுடைய சட்டம் அப்படின்னு சொன்ன ஒன்று அல்லா சொல்கிறான் ரசூல் சொன்னால் அப்படின்னு சொன்னால் பயந்து போய் செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு இன்னைக்கு அல்லா சொன்னாலும் சரி ரசூல் சொன்னாலும் சரி முதல்ல என் அறிவை கொண்டு பயன்படுத்தி பார்ப்பேன் அப்படியே பல பேர் பகிரங்கமாகவே சொல்கிறாங்க அல்லா சொன்னாலும் சரி ரசூல் சொன்னாலும் சரி அறிவை கொண்டு சிந்தித்து பார்ப்பேன் என்னுடைய அறிவு சரியாக சொல்லிச்சு அதை செய்வேன் என்னுடைய அறிவுக்கு சரியாக இல்லைன்னு விட்டுடுவேன் என்று மேடைகளில் சொல்லக்கூடிய அறிஞர்களும் கூட அவர்கள் என்று அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்களும் சில பேர் இருக்கிறாங்க சரி இங்கே தக்குவா என்பதற்கு இலக்கணத்தை அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அதே போன்று தக்குவா யாரிடத்தில் வருகின்றதோ அவர் யாருக்கு தக்குவா இருக்கின்றதோ என்று சொல்லிக்கின்றாரோ அவர் அல்லாஹாலாவுடைய கட்டளைகளை விரும்பி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் ஏனோ தோனோ என்று ஒரு சடங்காக அல்லது சோம்பல் தனமாக செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடாது விருப்பமாக செய்யக்கூடிய சூழ்நிலை தொழுக நோன்பு ஜக்காத்து அதே மாதிரி தொழுகையில் சகஜ தொழுகை மற்ற தொழுகைகள் தொழுகையுடைய சட்டங்கள் இவற்றையெல்லாம் விருப்பமாக செய்யக்கூடிய மனோ விருப்பம் விருப்பத்துடன் செய்யக்கூடியவர்களாக இருக்கு ஏன்னா நம்ம செய்யறோம் இப்போ தொழுகிறோம் தொழுகிறத ஒரு சடங்காக ஆக்கிக் கொள்ளக்கூடாது அப்துல் கலார் ஜீலானி ஹத்தா சா அவங்களுடைய காலத்திலேயே ஹெஜ்ரி ஐநூற்றி சொச்சம் அந்த காலத்திலேயே தொழுகிறாங்க முக்கெல்லாம் நிறைய எல்லாருமே தொழுதாங்க நூற்றுக்கு நூறு தொழுதுகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் அப்போவே சொல்கிறாங்க பயானில் ஒரு பயானில் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தொழுது விட்டதின் காரணமாக எல்லா இடத்தில் நெருக்கத்தை பெற முடியாது நீங்கள் எப்படி தொழுகிறீங்கன்னு கேட்டால் சடங்காக பழக்கத்தின்படி நீங்கள் தொழுது கொண்டு இருக்கின்றது நேரம் வந்துச்சா பாங்கு சொன்னாங்களா பாங்கு சுத்தம் கேட்டவுடனே பள்ளியசலுக்கு போயிடுறீங்க அங்கே போய் மசிதில் போய் தொழுகிறீங்க இவ்வளோதான் இது உங்களுடைய நடவடிக்கையாக பழக்கத்தை பழ பழக்கத்தை அடிப்படையை கொண்டாக ஆகிவிட்டது எப்படி பசித்த உடனே சாப்பிட்றார் தாகம் எடுத்த உடனே தண்ணீர் குடிக்கிறார் தேவைப்பட்டால் வெளிக்க போகிறார் ஒன்றுக்கு போகிறார் ரெண்டுக்கு போகிறார் இது பழக்கத்தினுடைய அடிப்படை தேவை ஏற்படுற நேரத்தில் அதை நிறைவேற்றி கொள்வது அதுபோன்று நீங்கள் தொழுகிறதும் ஆயிருப்பேச்சு உங்களுக்கு இந்த தொழுகையின் காரணமாக உன்னதமான ஒரு சூழ்நிலையை தக்குவா முத்தகையின்களுடைய சூழ்நிலையை அடைவதற்குரிய ஒரு நிலை உங்களிடத்தில் இல்லை என்பதாக சொல்லி காட்டினார் அது அந்த காலத்தில் ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னு சொன்னால் இப்போ எப்படி இருக்கும் ஆயிரம் வருஷ கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னால் சொன்ன செய்யும் இப்போ எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குது அதனால் நம்ம கேட்கக்கூடியவர்கள் என்ன பண்ணும் கேட்டால் தக்குவாவை அல்லாஹுடைய பயத்தை உருவாக்கி கொள்வது நான் அல்லாவே பயந்தவனாக இருக்கின்றேன் என்று சொன்னால் நீ சொல்லப்பட்ட இந்த சில அடையாளங்களாக நம்மிடத்தில் இருக்க வேண்டும் துன்பம் வரக்கூடிய நேரத்தில் பொறுமை இருக்க வேண்டும் அதே மாதிரி கலாக்கதரை நம்பி செயல்படக்கூடியவர்களாக பொருந்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய பாக்கியம் ஏதாவது ஒரு நியாமத்து கிடைத்த நேரத்தில் சுக்குர் செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும் குரானுடைய ஹதீசுடைய சட்டங்களுக்கு அடிபுணிந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றார் சரி இத்தகையவர்கள் அல்லாஹாலாவுடைய நேசர்கள் என்பதாக அல்லாஹால சொல்லிவிட்டு லகுமுல் புஷ்ராஃபில் ஹயாத் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகளை அல்லாஹாலா சொல்லுகின்றார் லஹுமுல் புஷ்ராஃபில் ஹயாத்யாஹிரா அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே நற்செய்தி உண்டு ஆஹிரா மறுமையிலும் நற்செய்தி உண்டு புஷ்ரா என்று சொன்னால் நற்செய்தி நல்ல செய்தி அவர்களுக்கு கிடைக்கும் என்பதால் உலகத்திலே நற்செய்தி என்று சொன்னால் உலக வாழ்க்கையிலே அவர்கள் ஆகிரத்தை பற்றி அதாவது நமக்கு நரகம் கிடைத்து விடுமோ எல்லா தண்டனை கொடுத்து விடுவானோ அப்படிங்கிற பயமெல்லாம் அவங்களுக்கு இருக்காது அதை பற்றி பயப்பட மாட்டாங்க அதான் முதல்ல லாகுனாலையும் சொன்னாங்களா அந்த கருத்து இங்கே வந்துடும் அவர்களுக்கு நற்செய்து உண்டு அல்லாஹாலா தன்னுடைய கலாம் ஷெரீஃபின் மூலமாக ரசூல்லா சலாஹலம் தங்களுடைய வாக்குவின் மூலமாக அதை சொல்லி காட்டுகின்றார்கள் யார் இந்த தன்மை உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஹயாத்து துனியா உலக வாழ்க்கையிலே நச்செய்திருக்கின்றது நல்ல செய்தி கிடைக்கும் எந்த விதமான சிக்கல் சிரமங்கள் எல்லாம் இல்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலை நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உலகத்தினுடைய நடவடிக்கைகளில் சில சிரமங்கள் சில கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த கஷ்டங்கள் எல்லாம் உடல் ரீதியானது வெளித்தோற்றமானது உடலுக்கு கஷ்டம் இருக்கும் பசியாக இருப்பார் உடல் வேலைகள் செய்வதன் காரணமாக உடலுக்கு சிரமங்கள் ஏற்படலாம் ஆனால் மனம் நிம்மதியாக இருக்கும் அவரிடத்தில் இத்திமீனானூல் கல் என்று சொல்லப்படக்கூடிய மன நிம்மதி ஏற்படும் ஏனென்றால் அவர் அல்லாஹுடைய சிக்கிரிலேயே இருக்கின்றார் அல்லாஹுடைய பயத்திலேயே இருக்கின்றார் அல்லாஹை பற்றியுள்ள எண்ணத்திலேயே இருக்கின்றார் ஆகவே அந்த நிம்மதியை அல்லாஹலை கொடுத்து அல்லாஹ் திக்கிரில்லாஹி தத்மா என்னுள் குலோப் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய ஜிக்கரை கொண்டுதான் நினைவை கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறும் என்று அல்லாஹால சொல்லுகின்றன அந்த ஆயத்திற்கு இலக்கணமானவராக அவர் ஆகிவிடுவார் சரி நிம்மதியை ஏற்பட்டு விடுவர் இது உலகத்தில் கிடைக்கக்கூட புஷ்ரா நற்செய்தி அவருக்கு அதே போன்று உலகத்தில் உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நேரத்தில் அதாவது சக்ராத்துடைய நேரத்தில் சக்ராத்துடைய நேரத்தில் அல்லாஹாலா சில மலக்குகளை அவர்களிடத்தில் அனுப்புவான் அவரிடத்தில் அனுப்புவான் அந்த மலக்கானவர் இவருக்கு நற்செய்தி சொல்லுவாள் நீ பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் உனக்கு நற்செய்தி உண்டு அல்லாஹாலாவுடைய அருள் உண்டு அல்லாஹுடைய பாக்கியம் உண்டு என்று அல்லாஹத்தாலா அந்த மலக்குகளின் மூலமாக இவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவார் அதுக்கு பேர் புஷ்ரா என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது உலகத்திலே அவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கும் காண்பார்கள் கனவு என்பதாக சொல்லப்பட்ட சாலியான கனவு கேட்டால் சொன்னால் அல்லாவின் புறத்திலிருந்து மலக்குகளின் புறத்திலிருந்து ஒரு அற்புதமான கனவு அவருக்கு காட்டப்படும் அந்த கனவை பார்த்து எழுந்தவுடனே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் மனசில் ஒரு நிம்மதி இருக்கும் முகத்தில் ஒரு பஷ்ஷாசத்தை ஒரு தெளிவு ஏற்படும் ரொம்ப அருமையான கனவு கண்டங்க இன்னைக்கு அப்படின் சில கனவுகளுக்கா ரொம்ப பயங்கரமான கனவு கண்டங்க அப்படின்னு சொல்கிறோம் பயங்கரமான கனவு அமைதியாக நல்ல கனவு அப்படிங்கிறது அவரே தீர்ப்பு சொல்லிடுறாரு அந்த கனவை பற்றி கனவு கண்டவரே சொல்கிறார் ரொம்ப பயங்கரமான ஒரு கனவு கண்டங்க அப்போ அந்த கனவு பயங்கரமானது நல்ல ஒரு அற்புதமான கனவு கண்டங்க அப்படின்னு சொல்லுவார் அது அற்புதமான கனவுன்னு சொல்லி அவரே சொல்கிறார் ஆக அந்த மாதிரி கனவின் மூலமாக நல்ல செய்திகளை எல்லாம் உள்ளாகத்தால் அவர்களுக்கு காட்டுவார் இது உலகத்தில் கிடைக்கக்கூடிய பிசாரச் நற்செய்தி அவருக்கு அதே போன்று அவர் மலக்கு மலக்குள் மௌத் அவருடைய ரூஹை எடுக்கக்கூடிய நேரத்தில் முன்னால் சொன்னோம் அதாவது நல்ல உடலுக்குள்ளே இருந்த நல்ல உயிரே மனமான உடலுக்குள்ளே இருந்த மனமான உயிரே நீ அல்லாஹாலாவுடைய ரஹ்மத்தின் பக்கம் வெளிப்பட்டு வருவாயாக என்று மலக்குள் மௌத் அந்த உயிரை கூப்பிடுவார் அது ரொம்ப லேசாக வெளியே வந்துடும் எவ்வளோ லேசாக வரும் ரசூல்லா செல்ல சொல்லுகின்றார்கள் ஒரு தோல் பையிலே தண்ணீரை நிரப்பி அந்த தோல் பையை தலைகீழாக கவிழ்த்தால் எப்படி அந்த தோல் பையிலிருந்து தண்ணீர் லேசாக வெளியே கொட்டி விடுமோ அதுபோன்று உள்ளே இருக்கக்கூடிய உயிர் லேசாக வந்தோம் இன்னொரு உதாரணம் சொல்லுகின்றார்கள் ஒரு மாவு குழைக்கப்பட்டு தண்ணீர் ஊற்றி மாவை குழைச்சோம் ரொட்டி சொல்கிறதுக்கெல்லாம் மாவு குழைக்கிற மாதிரி இல்லை மாவு குழைச்சோம் நல்லா குழைச்சிருக்கக்கூடிய அந்த குழைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மாவுக்குள்ளே ஒரு முடி மாட்டி கொண்டு இருக்கின்றது அந்த முடியை எப்படி லேசாக எடுத்து விட முடியுமோ அதெல்லாம் சிரமம் இல்லை குழைச்சி வச்சுருக்கிறாங்க மாவு இப்போ ரொட்டிக்கு பரோட்டாக்கு மாவு வச்சுருக்காங்க அதில் ஒரு முடி நீட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க பக்கம் முடிச்சு எடுத்தால் லேசாக வந்தது இல்லையா அதுபோன்று அவருடைய உடலுக்குள்ளேருந்து அந்த நல்ல ரோஹு வெளிப்பட்டு விடும் ஆக அல்லாஹாலாவுடைய ரஹமத்தின் பக்கம் வெளிப்பட்டுவா என்று அந்த ரோஹை கூப்பிடுவார் மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வெளியே வந்தவுடனே பார்த்தா நறுமணம் கமழும் நல்ல வாசம் அடிக்கும் அந்த அந்த ரூகுக்கும் நல்ல வாசம் இருக்கும் மலக்குகள்லாம் சுற்றியே நிற்பாங்க நிறைய மலக்குகள் இருப்பாங்க மலக்கள் மோத்து ஒருத்தர் தான் வருவார் அவருக்கு அவருடைய உதவியாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க நூற்றுக்கணக்காக இருப்பாங்க எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு சொர்க்கத்திலிருந்து கஃபன் துணி கொண்டு வந்திருப்பார்கள் நறுமண பொருள்கள் கொண்டு வந்திருப்பார்கள் அந்த கஃனிலே அந்த நறுமண பொருளிலே வைத்து அந்த ரூகை அப்படியே பொதிந்து எடுத்துக்கொண்டு அப்படியே வானுலகத்திற்கு செல்லுவார்கள் என்று சொல்லுகின்றார்கள் சிலராயசில அதை பார்த்த மலக்குகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு வழியில் இருக்கக்கூடிய மலக்குகள் எல்லாம் கேட்பார்கள் இது யாருடைய ரோ யாருடைய உயிர் இது என்ன அற்புதமான மனம் உள்ளதாக இருக்கின்றது என்பதாக கேட்பார்கள் இந்த கொண்டு போகக்கூடிய மலக்குகள் சொல்லுவார்கள் இன்னாருடைய மகன் இன்னார் என்று பெயர் சொல்லுவார் அவருடைய பேர் அவங்க பாப்பா பேர் ரெண்டையும் சேர்த்து சொல்லுவாங்க உடனே அந்த மலக்குகள் எல்லாம் அந்த ரோகுக்கு வாழ்த்து சொல்லுவார்கள் என்பதாக சொல் இது புஷ்ரா ஃபில் ஹயாத் ஃபில் ஆஹிரா ஏன்னா ரூஹு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆஹிரத்து வந்துருச்சுன்னு அர்த்தம் ரூஹு இருக்கிற வரைக்கும் அவருக்கு துணியாவில் இருக்கிறார் ரூஹு போயிடுச்சுன்னா இது இதா மாத்தல் இன்சானும் காமத்தில் குயாமா ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருக்கு கியாமத்தினால் வந்துருச்சுன்னு அர்த்தம் என்று சொல்லுகின்றார்கள் அது போன்ற ஆகிரத்துடைய வாழ்க்கை உயிர் போன பின்னால் உடலை விட்டு உயிர் போன பின்னாலே ஆகிரத்துடைய வாழ்க்கை ஆரம்பிப்போச்சு அப்போது லகுமுல் ஹயாத்தி மறுமையிலும் அவர்களுக்கு நற்செய்து உண்டு அந்த வழக்குகள்லாம் வாழ்த்து சொல்லுகின்றார் அல்லாஹத்தாலாவிடத்தில் கொண்டு போகிறார்கள் அவருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு போய் இந்த ரோஹை நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம் என்பதாக சொல்லுகின்றார்கள் இவர் நல்லடியான் என்பதாக சொல்லப்பட்ட பின்னால சரி இவருடைய ரோஹை இவருடைய பெயரை எல்லிகியன் என்று சொல்லப்படக்கூடிய உயர்தரமான அந்த சொர்க்கத்திலே பதிவு செய்துவிட்டு இவரை அந்த இடத்திலே கொண்டு போய் விட்டு விடுங்கள் என்பதாக அல்லாஹத்தால சொல்லுகின்றார் ரொம்ப மரியாதையாக அவருடைய பெயர் அங்கே பதிவு செய்யப்படுகின்றது சொர்க்கத்திலே பிறகு அந்த ரூஹ் அவர் இருக்கக்கூடிய ஆழமுல் பர்சுக்கு கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார் இது காபிராக இருந்தால் பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தால் வேறு விதமான இதற்கு நேர் எதிரானது என்பதாக குறிப்பிடுகின்றார் இதுவெல்லாம் இப்போ நல்லடியாருக்கு கிடைக்கக்கூடிய உலகத்திலும் ஆஹிரத்திலும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய புஷ்ரா நற்செய்தி என்பதாக அல்லாஹாலா குறிப்பிடுகிறார் லஹுமுல் புஷ்ராஹிரா ாமத்தின தீர்ப்புச செய்யண நேரத்தில் மஷ்சன் மைதானத்தில் அங்கே கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லத்துடைய ஷெஃபாத்து சல்லா அலிசல்லம் அவர்களுடைய லிவாவுல் ஹம் என்ற கொடிக்கு கீழே கிடைக்கக்கூடிய நிழல் அல்லது அரிசிக்கு கீழே கிடைக்கக்கூடிய நிழல் அதே போன்று என்ற தராசிலே லேசான முறையில் எடை போடக்கூடிய சூழ்நிலை சிராத்து முஸ்தகிம் என்ற பாலத்தை லேசான முறையில் கடந்து செல்லக்கூடிய நிலை அங்கே சொர்க்கத்திலே இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய நிலை இவையெல்லாம் புஷ்ரா ஆகிரத்திலே நட்செய்தி ஆகிரத்திலே இனிமையான வாழ்க்கை என்பதாக கொள் சொல்லப்பட்டது என்ன ஈமான் கொண்டிருக்க வேண்டும் தக்வா உள்ளவராக இருக்க வேண்டும் இந்த ரெண்டின் அடிப்படையில் அல்லாஹுவை பயந்து உலகத்திலே வாழ்ந்தால் அமல் செய்து வாழ்ந்தால் அந்த மனிதர் அல்லாஹாலாவுடைய விலாயத்துடையவராக நேசமுடையவராக வலியுள்ளாவாக ஆகிவிடுகின்றார் அந்த மாதிரி மனிதர்களுக்கு அல்லாஹாலா உலகத்திலும் நற்செய்தி இருக்கின்றது என்று சொல்லுகின்றான் ஆகிரத்திலும் அவர்களுக்கு நச்செய்தி உண்டு இதுதான் அல்லாஹத்தாலாவுடைய தீர்ப்பு லா தப்தீல அலி களிமாத்தில்லா அல்லாஹுடைய களிமாக்கல் வார்த்தைகளை மா அல்லாஹாலாவுக்கு அல்லாஹாலுடைய களிமாக்களுக்கு மாறுதல் மாற்றுதல் என்பது கிடையாது அதுக்கு மாற்றமானது என்பது கிடையாது மாற்றுதல் யாராலும் முடியாது அல்லாஹ் எதை தீர்ப்பளித்தாலும் அதுதான் முடிவு அதுக்கு மாற்றம் என்பதே கிடையாது லா தப்தீல அலி களிமாத்தில்லா அல்லாஹுடைய மாற்றம் கிடையாது யாராலும் எந்த சக்தியாலும் அதை மாற்றிவிட முடியாது தாலிக ஹுவல் ஃபௌசுல் அலீம் இதுதான் மகத்தான வெற்றி கடைசி முகத்தான வெற்றி ரொம்ப பெரிய வெற்றி அது சொர்க்கம் போய் சேருவதுதான் மிகப்பெரிய வெற்றி அல்லாஹுடைய ரிலா என்ற திருப்தியை பெறுவதுதான் மிகப்பெரிய வெற்றி அதற்கு செய்ய வேண்டிய உலகலை செய்ய வேண்டிய காரியம் ரொம்ப லேசானது ஈமான் கொண்டு இருக்கின்றோம் ஈமானை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் ஈமானை ஒளிமயமானதாக ஆக்கி கொள்ள வேண்டும் நூறானியை துடையதாக ஆக்கி கொள்ள வேண்டும் அதே போன்று பயம் நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டை கொண்டு அமல் செய்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுவிட்டால் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த மகத்தான வெற்றியை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்று அல்லா தலா குறிப்பிடுகிறது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 هُوَ السَّمِيعُ الْعَلِيمُ عَلَى إِنَّ لِلَّهِ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَمَا يَتَّبِعُ الَّذِينَ يَدْعُونَ مِنْ دُونِ اللَّهِ شُرَكَاءَ إِن يَتَّبِعُونَ إِلَّا الظَّنَّ وَإِنْ هُمْ إِلَّا يَخْرُصُونَ هُوَ الَّذِي جَعَلَ لَكُمُ اللَّيْلَ لِتَسْكُنُوا فِيهِ وَالنَّهَارَ مُبْصِرًا إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَسْمَعُونَ قَالَ اتَّخَذَ اللَّهُ وَلَدًا سُبْحَانَهُ هُوَ الْغَنِيُّ لَهُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ إِنْ عِندَكُمْ مِنْ سُلْطَانٍ بِهَذَا أَتَقُولُونَ عَلَى اللَّهِ مَا لَا تَعْلَمُونَ قُلْ إِنَّ الَّذِينَ يَفْتَرُونَ عَلَى اللَّهِ الْكَذِبَ لَا يُفْلِحُونَ صدق الله கணியத்திற்குரிய பெரியோர்களை சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய கிருபையால் அறுநூற்றி எழுபத் எழுபத்தி ஒன்பதாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரே யூனு என்ற அத்தியாயத்தினுடைய அறுபத்தி நான்கு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றன அலாஇன் அவுலியா அல்லாஹி லாஹுன் அலையுமூன் அல்லாஹுடைய நேசர்கள் என்பவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது கவலையும் கிடையாது என்பது சொன்னான் அதற்குரிய விளக்கங்கள் சொல்லப்பட்டன அவர்களுக்குரிய இலக்கணம் என்னவென்றால் அல்லதீன ஆமனோ காணோ எத்தகோன் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் அல்லாஹுவை பயந்தவர்களாக இருப்பார்கள் தக்வா உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னார் ஈமான் என்பது என்ன தக்வா என்பது என்ன என்பதற்கு ஏராளமான விளக்கங்கள் பல தடவை சொல்லப்பட்டு சென்ற வாரமும் கொஞ்சம் சொன்னோம் அல்லாஹுடைய வலிமார்கள் இப்படிப்பட்டவர்கள் லஹுமுல் புஷ்ரா பில் ஹயாத் துன்யாஃபில் லாஹிரா அவர்களுக்கு இந்த உலகத்தில் நற்செய்தி உண்டு ஆஹிரத்திலும் நற்செய்தி உண்டு என்று சொன்னான் உலகத்தினுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு நல்ல செய்திகளை அல்லாஹல்லா தருவான் அதாவது அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறக்கூடியவை பலன் தரக்கூடியவை என்ற ஒரு சுபச்செய்தி அவர்களுக்கு கிடைக்கும் அது கனவின் மூலமாகவும் கிடைக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு நிகழ்வின் மூலமாகவும் அவர்களுக்கு கிடைக்கலாம் ஏனென்றால் ரசூல்லாய் சொல்ல அலேவசல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது லஹுமுல் புஷ்ரா என்று அல்லாஹாலா சொல்லுகின்றானே அந்த புஷ்ரா என்று சொன்னால் என்ன நற்செய்தி என்பது என்ன என்பதால் அர்ருஹா நல்ல கனவு என்பதாக சுல்லாஹி சொல்லாஹும் சொன்னார் பொதுவாக ஒரு மனிதர் மூபினானவர் நல்ல கனவை காணுவது அது நுபுவத்தினுடைய நாற்பத்தி ஆறில் ஒரு பங்கு என்பதாக ரசன் சொன்னார்கள் நாற்பத்தி ஆறில் ஒரு பங்கு இன்னொரு இதில் நாற்பத்தி இரண்டில் ஒரு பங்கு என்பதாகவும் இருக்கின்றது நாற்பத்தி ஆறில் ஒரு பங்கு என்று சொல்லப்படுவதை கருத்து என்னவென்றால் ரசூல்லாய் சல்லா அலி இஸ்வருடைய நுபுவத்துடைய காலம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் நபிப்பட்டம் பெற்ற பின்னால் அவர்கள் வாழ்ந்திருந்த காலம் இருபத்தி ஆண்டுகள் அந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளிலே அதற்கு முன்னதாக கிடைப்பதற்கு முன்னால் ஹிராக் குகையில் அல்லாஹலா முதல் முதல் வகை அருளப்படுவதற்கு முன்னால் அருள் அல்லாஹின் மூலமாக அருளப்படுவதற்கு முன்னதாக ரசூல்லாய் சல்லா அலி வல்லாம் அந்த குகையிலே தவம் இருந்தார்கள் அல்லாஹுவை வணக்கம் செய்து கொண்டிருந்தார்கள் தனித்திருந்து அல்லாஹுடைய தியானத்திலே ஈடுபட்டிருந்தார்கள் எவ்வளோ நாள் ஆறு மாதங்கள் ஆறு மாதங்கள் அந்த தவத்தில் அந்த குகையிலே தவத்தில் இருந்தார்கள் ஆறு மாதங்களிலே ஒவ்வொரு நாளும் அல்லது பல நாள்கள் நல்ல கனவுகளை கண்டார்கள் அந்த கனவு எப்படி இருக்கும் என்று சொன்னால் இரவிலே கனவு கண்டால் காலையிலே அதே மாதிரி நிகழ்ச்சி நடைபெறும் அதுதான் நல்ல கனவு அப்படின்னு சொல்வது என்று விளக்கம் தருகின்றார்கள் இப்போ இந்த ஆறு மாதம் என்பது இருபத்தி ஆண்டுகளிலே இருபத்தி ஆண்டுகளை நாற்பத்தி பகுதிகளாக வைத்தால் ஒரு பகுதிக்கு ஆறு மாதம் அந்த ஆறு மாதம் தான் குறித்து சொல்கிறாங்க நல்ல கனவு என்பது நாற்பத்தி ஆறிலே ஒரு பகுதி என்று சொன்னால் ரசூல்லாய் சல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் ஆறு மாதம் தவம் இருந்தார்களே அந்த ஆறு மாதத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக ஆக நல்லடியார்களாக வாழ்ந்துவிட்ட அல்லாவுடைய நேசர்களாக இருந்தால் அவர்களுக்கு இப்படி கனவின் மூலமாக கூட நல்ல செய்திகளெல்லாம் கிடைக்கும் பிறகு மௌத்துடைய நேரத்திலே சக்கராத்துடைய நேரத்திலே அல்ல கபூருக்கு போன பின்னாலே அது கபருடைய வாழ்க்கையிலே ஆலமுல் பர்சஹிலே பிறகு மஷ்டர் மைதானத்திலே இப்படியெல்லாம் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கும் மீசான் என்ற தராசிலே எடை போட்ட போடப்படக்கூடிய அந்த நேரத்திலே அங்கே நின்று கொண்டிருப்பார் அங்கே நற்செய்து கிடைக்கும் சிராத்துல் முஸ்தகிமினே போவார் அங்கே நற்செய்து கிடைக்கும் சொர்க்கம் போன பின்னாலும் நட்செய்து ஆக இப்படி நல்ல செய்திகளை கொடுத்து கொண்டே இருப்பான் சொல்லிக் கொண்டே இருப்பான் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிட்டார் சரி இங்கே ஒரு மனிதர் அல்லாஹத்தாலாவுடைய நேசராக ஆவதற்குரிய காரணத்தை அல்லாத்தாலா சொன்னான் அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் ஈமான் இருக்க வேண்டும் பரிபூர்ணமான ஈமான் ஈமான் என்பதற்கு பல படித்தரங்கள் இருக்கின்றன ஈமான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது தாழ்ந்த நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலை என்பது பல்லாயிர பல லட்சக்கடி கோடிக்கணக்கான அடுக்குகள் இருக்கின்றன தரங்கள் இருக்கின்றன எல்லாவற்றை விட எல்லாரை விட மிக உறுதியான அசைக்க முடியாத மிக ஒளிமயமான ஈமான் ரசூல்லாய் சல்லா அலுவலம் அவருடைய கல்விலே உள்ளது அவருடைய கல்விலே உள்ள அந்த ஈமான் நேரடியாக அல்லாஹின் மூலமாக அருளப்பட்டது அவர்களுக்கு போன வாரமே சொன்னோம் ரசூல்லாய் சல்லா அலையம் அவருடைய ஈமான் என்ற அந்த ஒரு ஒளி விளக்கு அதிலிருந்து தான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் சப்ளை செய்யப்பட்டது ஈமான் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் ஈமான் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஈமான் எல்லாம் சுல்லல்லா அலுவலமருடைய அந்த ஒளியிலிருந்து கொளுத்தி கொண்டு வரப்பட்டவை கடனாக வாங்கப்பட்டவை இரவலாக தரப்பட்டவை என்று அப்போ நம்மகிட்ட உள்ள ஈமான்லாம் இரவலாக வாங்கப்பட்டது அசல் ஒரிஜினல் ஈமான் என்ற சூழ்நாசல்லிவர்களுக்கு உள்ளது தான் சரி அப்படி ஈமான்ல பல பழித்தரங்கள் அல்லது இன்னும் என்பதற்கு பலவிதமான கருத்துகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன அதேபோன்று தக்குவா உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதாக சொன்னோம் ஆனால் பழக்கத்தில் மனிதர்களிடத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் அல்லாஹுடைய வலி அல்லாஹுடைய அவுலியாக்கள் வலிமார்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க நிறைய கராமத்து செய்ய வேண்டும் அற்புதங்களை காட்ட வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுவும் பல சொல்லியிருக்கோம் விலாயத்துக்கு கராமத்து ஷருத்து இல்லை விலாயத்து உடையவராக இருப்பதற்கு கராமத்து கிடையாது கராமத்து இருந்தால் தான் அவருக்கு விலாயத்து இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் அவரை ஒத்தரை வழியுள்ளான்னு சொன்னால் அவர் என்னென்ன கராமத்துகள் செஞ்சுருக்கிறார் இருக்கும்போது இறந்து விட்ட பின்னாலே என்னென்ன கராமத்துக்கள்லாம் நடந்திருக்கின்றன சில பேர் இறந்த பின்னாலே இப்போ சில வழிமாறுகளுடைய கபர்களை நாம் பார்க்குறோம் அந்த கபர்களை பற்றி சொல்லப்படுகின்றது அங்கே இருக்க அங்கே அடக்கம் பெற்றிருக்கிறவற்றி இவர் பெரிய கராமத்துடைய வழியுள்ளாங்க இவர் என்னென்ன கராமத்துலாம் செய்வார் அப்படின்லாம் சொல்கிறாங்க தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு போனால் நிறைய கராமத்துகள் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் நாகூர்லேருந்து மற்ற எல்லா ஊருக்கும் போனால் நிறைய கராமத்துகள்லாம் சொல்லுவாங்க இப்படி கராமத்து இருந்தால் தான் கராமத்துன்னு சொன்னால் கண்ணியம் அப்படின்னு அறுத்தான் இங்கே நம்ம அற்புதம்னு சொல்லுவோம் அந்த அற்புதமான விஷயம் இருந்தால் தான் வலி என்பது கிடையாது ஆனால் இப்படி இந்த கராமத்து கராமத்துனே சொல்லி நிறைய எழுதி வச்சுருக்கிறாங்க நிறையா அதாவது ஈமானுக்கும் இஸ்லாத்துக்கும் மாற்றமான அல்லாவுக்கும் ரசூலுக்கும் எதிரான எந்த நம்பிக்கை ஈமான்னுடையவர்கள் கொள்ள வேண்டுமோ அந்த நம்பிக்கைக்கு எதிரான கதைகள் பல்லாயிரக்கணக்கான கதைகள் இருக்கின்றன இப்போ பார்த்தோம் ஒரு தப்சீரில் அல் மனார் என்ற ஒரு தப்சீர் அதில் அலா என்ன அல்லாஹ் என்ற ஆயத்துக்கு கீழே வலிமார்களுக்கு கராமத்து இருக்க வேண்டிய ஷரத்து கிடையாது என்று சொல்லிவிட்டு மக்கள் கராமத்துகளை நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க வழிகடுத்துக்காடி சைதான் செஞ்ச சூழ்ச்சி அது சைத்தானுக்கு ஆட்பட்டவர்கள் சைதானுடைய சூழ்ச்சிக்கு ஆட்பட்டவர்கள் தங்களுடைய மனோ விருப்பப்படிக்கு இவருக்கு இன்ன கராமத்து இவருக்கு இன்ன கராமத்து இவருக்கு இன்ன கராமத்து நடந்திருக்கின்றது என்பதாக சொல்லி நிறைய கராமத்துக்கு எழுதி அதில் ஒன்று எழுதுறாங்க பாருங்கள் நிறையா இருக்குது அதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் நேரமாக இப்போ அதில் ஒன்று எழுதுகிறார் அப்துல்கார் ஜீலானி அவர்களை பற்றி நிறைய கராமத்துகள் சொல்லப்படும் அதில் ஒன்று எழுதுகிறார் அவருடைய முறியீதன்களில் ஒருத்தர் முக்தா போயிட்டார் இறந்து போயிட்டார் இறந்து போனவருடைய தாயார் வந்து ஷேக்ட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய மகன் உங்களுடைய முறியீது இறந்து போயிட்டார் நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும் இறந்து போயிட்டா அப்படி காப்பாற்றுறது யாராவது பிழச்சி வந்திருக்காங்க இறந்து போய்ட்டு காப்பாற்றுறதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் ரசூல்லா சவாலா அலுவலம் பிழைச்சிருக்கணும் காப்பாற்றணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அந்த பொம்மை இப்போ அழுகிறதை பார்த்துட்டு ஒரு கறக்கம் வந்துருச்சு இப்போ அந்த ரூஹை கைப்பற்றி கொண்டு போய் அந்த மலக்குகள் போகிறாங்க ஒரு மலக்கு ரூஹை கைப்பற்றி கொண்டு மலக்குள் முகத்து போயிட்டுருக்கிறார் இவரும் என்ன பண்ணார்னா உடனே பறந்து போனார் வானத்துக்கு யார் அப்துல் காரத் ஜீலானி பறத்து போகிறார் பறந்து போன உடனே கொஞ்சம் தூரம் போய் அவரை பிடிச்சிட்டார் நில் நில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சிட்டாரான் பிடிச்சிட்டு என்னுடைய முறியதீன்களுடைய முனியதீன்களில் ஒருத்தருடைய ரூஹனை கைப்பற்றி வந்துவிட்டேன் நீ அதை கொடுக்கணும் அவரை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு அல்லாவுடைய நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் ரூகை கைப்பற்றி போகிறது ஒரு ரூஹம் அல்ல அன்னைக்கு பல பேருடைய கைப்பற்றி இருக்கிறார் உலகத்தில் உலகத்தினுடைய பல இடங்கள்லேருந்து ரூஹகை அது ஒரு கூடையில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாராம் அப்படி எழுதுறாங்க ஒரு கூடையில் அந்த ரூகை போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இவர் பற இவர் போய் அவர்கிட்ட சண்டை கிண்டை போட்டு கடைசியில் அவரை கூடை பிடிச்சிகளுக்கு அவர்களுக்கு இவர்களுக்கு அந்த ரூஹ் பூரம் கீழே கொட்டி போச்சோம் அப்படி எழுதுறார் ரூஹெல்லாம் கீழே கொட்டிடுச்சு கொட்டின ரூஹ் அப்படியே பரவலாக போய் எங்கெங்கே அந்த உடல்லாம் இருந்துச்சு அதுக்குள்ளே போய் பூந்துக்கிச்சோம் எல்லாருமே பிழைச்சிக்கிட்டாங்க இது அப்துல் கார்ஜினுடைய கராமத்து அப்படின்னு எழுதுனாங்க இப்படி இருக்குமா இது கேட்குறோன்னே பைத்தியகாரன் ஆயிடுவான் அவருக்கு அவ்வளோ பெரிய தேத்தை பற பறக்கக்கூடிய சக்தி இருந்துச்சு ரூக போய் பிடிச்சிட்டு வர சக்தி இருந்துச்சுன்னா அப்புறம் மலக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கும் அந்த மலக்கெல்லாம் மிகச்சுவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க எவ்வளோ பெரிய அநியாயமான இந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்குது ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்குது அதே அது கீழே இன்னொரு கதை எழுதுறாரு அதே அப்துல் காரி ஜீலானியோட அவருடைய முறியதீன்களை ஒருத்தர் அப்துல் காரி ஜீலானி பேரால ஒரு ஆடு எடுத்தாராம் அப்துல்காரி ஜீலானி பேரால ஆடு எடுத்தாவே சிறுக்குது நான் முன்னால் சொல்லியிருக்கேன் நஜர் நேர்ச்சை செய்வது அல்லாவுக்குத்தான் செய்யும் நேர்ச்சை என்பது ஐபாதத்தை ஐபாதத்தை அல்லாவுக்கு தான் இருக்குது அல்லாவுத்தார் வேறு யாருக்கு நேர்ச்சி செய்யக்கூடாது ஷால மிதாண்டவுக்கோ மஜி அஜமீர தர்காவுக்கோ அல்லது வேறு உலகத்தில் உள்ள எந்த வழிவாரும் நபிமார்கள் யாருக்குமே நேர்ச்சி செய்யக்கூடாது நேர்ச்சி செஞ்சால் அது ஹராம் என்பது மட்டுமில்ல சிற்காது அதனால் அப்படி நேர்ச்சி செஞ்சு ஒரு முறியது அறுத்தாராம் ஒரு ஆட்டை அறுத்தார் ஆட்டை அறுத்து அந்த கறியெல்லாம் வெட்டி அவர் எடுத்து பங்கு போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு காக்காவை ஒரு பருந்து ஒரு பறவை ஒன்று வந்துச்சு அதுலேருந்து ஒரு இறைச்சி துண்டை தூக்கிட்டு போயிடுச்சான் பெருசாக ஒரு இறச்சியை தூக்கிட்டு போயிடுச்சு தூக்கிட்டு போனதை அப்படியே பறந்து போகும்போது அந்த இறச்சி துண்டு ஒரு அவருக்கு அந்த பறவையினுடைய காலில் இருந்து தவறி ஒரு கபருஸ்தானில் விழுந்துருச்சான் எங்கே விழுந்துச்சு ஒரு கபிரிஸ்தானில் விழுந்துடுச்சு கபிரஸ்தானில் விழுந்த உடனே அல்லாஹாலா உத்தரவு போட்டானா என்னுடைய வழியுள்ளாவுடைய ஒரு அவருக்காக வேண்டி நேர்ச்சை செஞ்ச ஒரு இறைச்சி துண்டு இந்த கபரில் விழுந்ததுனால் கபிரஸ்தானில் விழுந்ததுனால் என்னைக்கு இந்த கவுரில் இருக்கிறவங்க பூரா மன்னிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பொது உத்தரவு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு கதை எழுதுறாரு இந்த மாதிரி கராமத்து இருந்தால் தான் இதெல்லாம் கப்சாவான கிராமத்து சரி ஒரிஜினல் கராமத்தே இருக்குன்னு வச்சுங்க அப்படி இருந்தாலும் கூட அது இருந்தால்தான் அவர் வழியுள்ளா அப்படிங்கிறது கிடையாது என்ன அதாவது உலமாக்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால் யார் யாராவது ஒருத்தர் அல்லாவுடைய வழியாக இருந்து அவருக்கு உண்மையிலே கராமத்து என்பது இருந்தால் அவர் அதை வெளிப்படுத்தவே மாட்டார் அவர் அதை வெளிப்படுத்தவே மாட்டார் எனக்கு கராமத்திற்கு சொல்லிக்கவும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக மற்ற யாராவது ஒருவர் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படையுமே அல் கரா அதாவது ஒரு பெண் பெண்ணாக இருக்கக்கூடிய ஒருத்திக்கு எப்படி ஹை மாதவிடா என்பது மறைக்கப்படக்கூடியதாக இருக்கின்றதோ எனக்கு மாதவிடாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல மாதவிடாய் வந்த பெண் ரொம்ப வெட்கப்படுவார் மாதவிடாய் என்பதை பெண் வெளி வெளிப்படுத்த மாட்டாள் அதே போல ஆண்களுக்கு யாராக்காவது ஒருத்தர் விலாயத் என்பது ஏற்பட்ட ஒரு கராமத்து இருந்துச்சின்னு அந்த கராமத்து பெண்களுக்கு வரக்கூடிய ஹைலை போன்று அப்படின்னு சொல்கிறாங்க அல் கராமத்து ஹைலுர் ரிஜால் ஆண்களுடைய ஹைஸ் ஆண்களுடைய மாதவிடாய் அதை மறைச்சித்தான் இருப்பாரே தவிர அதை வெளிப்படுத்தவே மாட்டார் என்பதாக குறிப்பிடுகின்றார் சரி உண்மையிலேயே விலாயத்துடையவராக ஒருத்தர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹிலே அவர்களும் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி அவர்களும் சொல்லுகின்றார்கள் ஒருவர் கராமத்துடையவராக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் ஆலிமாகத்தான் இருக்க வேண்டும் ஆலிமை தவிர வேறு யாருக்கு விலாயத்து கிடைக்காது கராமத்தும் கிடைக்காது விலாயத்தோ கராமத்தோ பெற வேண்டும் என்று சொன்னால் இல்மிலே பரிபூர்ணமானவராக அவர் இருக்க வேண்டும் ஆலிமா இருக்க எழுதுறாங்க அமல் செய்யக்கூடிய அமலை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய சொன்னான அல்லாஹத்தால் அந்த ஆய் ரெண்டு விஷயத்திற்குள்ள எல்லாமே அடக்கம் அப்படிப்பட்டவர்கள் விலாயத்தை பெற முடியும் கராமத்தையும் கராமத்து உடையவர்களாகவும் இருக்க முடியும் என்பதாக குறிப்பிடுகின்றார் சரி அங்கே சொல்லப்பட்ட அந்த ஆயத்திலே அல்லாஹாலாவுடைய நேசர்களாக இருக்க வேண்டும் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு முயற்சி செய்வதாக இருந்தால் ஈமானை பரிபூர்ணமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் தக்வாவை நிரப்பமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹாலா சொல்லி காட்டுகின்றார் சரி இதெல்லாம் வந்து அவர்களுக்கு அந்த முக்காவாசிகளுக்கும் மற்றவர்களுக்கும் படிப்பினையாக அல்லாஹலா சொல்லி காட்டினான் யார் ஈமானை ஏற்றுக்கொண்டு ஈமானுடைய அடிப்படையிலே தக்வா உடையவர்களாக வாழ்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுவிட்டால் அல்லாஹ் இவரின் பக்கம் வந்து விடுகின்றான் முதல்ல அல்லாவின் பக்கம் போகணும் அப்போ அல்லாஹ் அடியானின் பக்கம் வருவோம் எப்படி வருவான் சல்லா அலே சொல் சொல்லுகின்றார்கள் அல்லவா என்னுடைய அடியான் என்னை தனிமையிலிருந்து நினைத்தால் திக்ரு செய்தால் நான் நானும் தனிமையிலிருந்து அவனை திக்ரு செய்கின்றேன் சுபா அல்லா சுபா அல்லான்னு சொன்னான் நான் சொல்கிறேன் அப்போ தனிமையில் திக்கிற செய்ய சொன்னால் என் பேரை சொல்லி அப்படி சொல்ல இன்னொரு தடவை சொல்கிறான்னு அர்த்தம் அல்லாஹத்தாலா அருள் செய்கின்றான் அப்படின்னு அர்த்தம் அந்த மனிதனை மன்னிக்கின்றான் அப்படின்னு அர்த்தம் தனிமையிலே அவனை மன்னிக்கின்றேன் அவனுக்கு அருள் செய்கின்றேன் என்பதாக பொருளாக அந்த மனிதன் ஒரு கூட்டத்திலிருந்து திக்கிற செய்தால் கூட்டத்தாரோடு சேர்ந்து திக்கி செய்தால் அந்த கூட்டத்தை விட சிறந்த கூட்டத்தாரிட கூட்டத்தாரிடத்திலே நான் அவனை பற்றி நினைவு அதாவது மலக்கவர்களோடு சேர்ந்து அல்லாஹத்தாலே என்னுடைய அடியார்களை பார்த்தீர்களா என்று அவர்களிடத்திலே பெருமை பேசுகின்றான் என்பதாக பொருளாக என்னுடைய அடியான் என் பக்கம் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் அவனிடத்தில் ஒரு முழம் நெருங்கி வருகின்றேன் எந்த அளவுக்கு என்ட வர்றான்னா அதில் ரெண்டு பங்கு அதிகமானவர் என்னுடைய அடியான் என்னிடத்தில் ஒரு முழம் நெருங்கி வந்தால் நாலு இடத்தில் ஒரு பாகம் நெருங்கி ரெண்டு முழை நெருங்கி வருகின்றேன் என்னுடைய அடியான் என்னிடத்தில் நடந்து வந்தால் நாலு இடத்தில் ஓடி வருகின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லிஸ் அல்லீஸ் சொல்லி காட்டுகின்றார் அல்லா ஹதீஸ் நிறைய பலதர சொல்லப்பட்டிருக்கின்றது சரியது இது மாதிரி அல்லாஹத்தாலாவை நெருங்க எவ்வளவு நெருங்குகின்றாரோ அந்த அளவுக்கு அல்லாஹத்தாலாவுடைய உதவியும் அவனுடைய மகப்பிரத்தும் அவனுடைய ரகமத்தும் கிடைக்கும் என்பதாக பொருளாகும் இதையெல்லாம் அந்த மக்களுக்கு சொல்லி அல்லாஹின் பக்கம் வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல சொல்லக்கூடிய இதுனா பல படிப்பினைகள் அதில் இருந்தாலும் கூட அந்த காப்பீர்களுக்கு அல்லாஹாலா அதனை படிப்பினையாக சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக அப்போவும் உணர்வு பெறவே இல்லை எந்த நிலையிலும் அவர்கள் உணர்வு பெறுவதாக இல்லை கடைசியாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி இருந்தீங்க தவகை இதோடைய பிரச்சாரம் அதை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க எங்களுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி பண பலத்தை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களை அடக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க அதான் கடைசியாக அவங்க செஞ்சாவது ஒரு மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்கில் சுல்லாய் சல்லா அலிசல்லம் அவர்களை கொலை செய்து வேண்டும் என்பதாக முடிவு செய்தார்கள் அப்படின்னா அதுக்கு பின்னால்தான் ஹிஜ்ரத்துடைய உத்தரவு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ இப்படி ஒரு அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தையும் பணபலத்தையும் பயன்படுத்தி உங்களை நாங்கள் பணத்தின் மூலமாக அல்லது எங்களுடைய அதிகாரத்தின் மூலமாக தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா சலாஹலம் இன்னும் கவலையாயிடுச்சு அதனால் அல்லாஹாலா ரசூ சல்ல அலிஸ்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் முகமாக அடுத்த ஆயத்தில் சொல்லுகின்றான் வலா யஹசுன் கவுலுகும் அவருடைய சொல் நபியை உங்களை கவலைப்படுத்த வேண்டாம் கவலைக்குள்ளாக்க வேண்டாம் வலாயஹு க உங்களை கவலைக்கு உள்ளாக்க வேண்டாம் பௌலுகம் அவருடைய சொல் கவலைக்கு உள்ளாக்க வேண்டும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னு கேட்டால் உங்களுக்குரிய கண்ணியம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய கண்ணியத்தை அவர்கள் ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு கெடுத்துட முடியாது கண்ணியத்தை இல்லாமல் வலாக்கிட முடியாது ஏன்னா கண்ணியங்கிறது அல்லாஹ் அல்லாஹத்தில் தான் வருது அசல் அந்த கண்ணியத்தை தன்னுடைய ரசூலுக்கு கொடுப்பான் தன்னை நம்பியவர்களுக்கு தான் கொடுப்பான் அல்லாஹத்தால் அதனால கண்ணியம் என்பது இன்னல் அழுசத்தல் இல்லாஹியா நிச்சயமாக கண்ணியம் என்பது அல்லாஹுக்கு கண்ணியம் அனைத்துமே அல்லாஹுக்குத்தான் சொந்தம் சமய அவன் கேட்கின்றவனாக இருக்கின்றான் அல் அலீம் அறிந்தவனாக இருக்கின்றான் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றான் எதை அவர்கள் செய்கின்றார்களோ அதெல்லாம் அவற்றை எல்லாம் அறிந்து கொண்டவனாக இருந்து இருந்து கொண்டிருக்கின்றான் அவன் என்ன அவர்கள் என்ன பொய் சொல்லுகின்றார்கள் என்ன சூழ்ச்சி செய்கின்றார்கள் என்ன திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சவனாக இருக்கிறான் அந்த திட்டத்தில என்னென்ன பேசிக்கிறாங்க அதை அதை அனைத்தையும் அல்லாஹத்தாலா தெரிந்தவனாக கேட்டுக்கொண்டிருக்கின்றான் செவியுற்றவனாக இருக்கின்றான் அவன் கேட்காமல் எந்த செல் சொல்லையும் அவர்கள் சொல்ல முடியாது அவன் பார்க்காமல் எந்த வேலையும் அவங்க செய்ய முடியாது என்றும் அல்லாஹால குறிப்பிடுகின்றான் இங்கே ஒரு மனிதர் கண்ணியம் வேண்டும் என்று விரும்பினால் இதான் ரசூல்லா சல்லாஹ்லாம் ஆறுதல சொல்லு முகமாக சொல்லுகின்றான் அவங்களுக்கு அதே போன்று நமக்கும் அல்லாஹால படிப்பினை சொல்லுகின்றான் மூமினான மனிதர் கண்ணியத்திற்குரியவர் எனக்கு கண்ணியம் வேண்டும் ஐஸ்ஸத் வேண்டும் என்று விரும்பினால் எங்க போகணும் அல்லாஹ் போய் பிடிக்கும் அல்லாஹ்ட்டு போட்டு மனுஷனை போய் பிடிச்சி பட்டம் பதவி பணம் காசு ஆசை இதெல்லாம் போய் பிடிச்ச கண்ணியம் கிடைக்காது கிடைக்காது அல்லா இடத்துல இதே அல்லாஹால வேறொரு இடத்துல சொல்லும் போது உண்டு என்று சொல்லுகின்றான் என்பது அல்லாவுக்கும் அவருடைய ரசூலுக்கும் மூமின்களுக்கும் உண்டு என்பதாக அல்லாஹத்தால சொல்லுகின்றான் ஆனால் ரசூலுக்கு உண்டு மோமின்களுக்கு உண்டு என்று சொன்னால் ரசூலும் மூமினும் அல்லாவின் பக்கம் போகணும் அல்லாவின் பக்கம் நெருக்கமாகணும் அல்லாவிடத்தில் எந்த அளவுக்கு நெருக்கமாகன்றோமோ அந்த அளவுக்கு கண்ணியம் கிடைக்கும் ஆக கண்ணியம் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் எல்லாம் ஆனால் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் யாராவது நாலு பேர் நம்மளை புகழணும் அப்போ கண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க நாலு பேர் புகழ்ந்தாலும் கண்ணியம் கிடைக்காது மனிதன் புகழ்ந்து மனிதனுக்கு கண்ணியம் கிடைப்பது என்பது கிடையாது மனிதனை அல்லா புகழ வேண்டும் மனிதனை அல்லாஹாக புகழ வேண்டும் மனிதன் அல்லா புகழ்வானா ஆமாம் மனிதனை புகழ்வான் எப்போது மனிதன் அல்லாஹவை புகழ்தான் அல்லா மனிதனை புகழ்வான் அதான் முதல்ல சொன்னமா இல்லையா இங்கேருந்து போகணும் முதல்ல அப்போ தான் அங்கேருந்து வரும் நம்ம சொல்லுவோமா சாதாரணமாக சொல்லுவோம் தமிழை சொல்லுவோமா இல்லையா முன் கை நீண்டால் தான் முழங்கை நீளும் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கை வெளியே வரணுன்னு சொன்னால் முதல்ல இந்த கை வந்தால் தான் முழங்கை அப்புறம் வரும் இல்லை முழங்கை மட்டும் முதல்ல போட்டால் அப்புறம் நான் போகிறேன்னு இந்த கை சொல்லுது போகும்மாது போகாது அது மாதிரி நீ கொடுத்தா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அல் நாங்கள் கொடுத்தாத்தான் அல்லா கொடுப்போம் நிறைய உதாரணங்கள் உங்களை சொல்ல சொல்லப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம கொடுத்தாத்தான் அல்லா தலை கொடுக்கும் நீங்கள் ஒரு நம்ம நம்ம ஒரு ஒரு ரூபா செலவு செஞ்சால் தான் அல்லா தலா நூறுரூபா கொடுப்போம் பத்து ரூபா கொடுப்போம் நூறுரூபா கொடுப்போம் நம்ம செலவே செய்யலாம் அல்லா கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா கிடைக்காது எல்லாம் முதல்ல கொடுக்கட்டும் ஏன்னா சில பேர் சொல்கிறாங்களே எங்கள் ஹஜிக்கு போகலையா அப்படின்னு கேட்டால் எல்லாம் கொடுக்கட்டும்ங்க போகலாம் இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா செலவு பண்ணுவார் வீட்டுக்கு அதை மிச்சம் பண்ணாவே நிறையா காசு சேரும் ஹஜ்ஜிக்கும் போகலாம் அல்லா கொடுக்கட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லுவார் தர்மம் செய்கிற ஜக்காத்து கொடு அல்லா கொடுக்கட்டும் செய்வோம் அப்படின்னு எங்கே இந்த செய் இதை இந்த காரியத்தை செய்யுங்க இதுக்கு தர்மம் கொடுங்க இதுக்கு செக்காய் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அல்லா கொடுக்கட்டும் தர்றேன் அப்படின்றார் இவர் கொடுத்தா தான் அல்லா தருவான் அல்லா தந்த பிறகு இவர் கொடுக்கவே முடியாது எல்லாம் தரவும் மாட்டால் இவர் கொடுக்கவும் மாட்டார் உன்னால் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறோம் ஹசூல்லா இஸ்வல்லா அலுவலம் சொன்ன ஹதீஸ் ஒரு மனிதர் பனீஸ்வரவேல்களில் ஒரு மனிதர் இருந்தார் அவர்கிட்ட ஒரே ஒரு பைசா இருந்துச்சு ஒரு காசு இருந்துச்சு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அப்படியே போனார் ரொம்ப பசி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது திரும்ப நினைவு ஊட்டுவதற்காண்டி சொல்கிறோம் ரொம்ப கடுமையான பசி ஒரு கடைக்கு போனார் ரொட்டி கிட்டி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காசை எடுத்தார் பாக்கெட்டிலிருந்து எடுத்தார் அந்த ரொட்டி வாங்கறதுக்கு போகிற நேரத்தில் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு இப்போ இந்த காசுக்கு ரொட்டி வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப இதை விட பசி அதிகமான நேரத்தில் இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுமே சர பாக்கெட்டில் காசை திருப்பி போட்டுக்கிட்டு நல்லா பசி வரட்டும் அப்புறம் போய் வாங்கலாம் அப்படின் சொல்லிட்டு போயிட்டுருந்தார் அப்புறமும் கடுமையான பசி திரும்ப ஒரு ஞாபகம் வச்சு சரின்னு எடுத்தார் கடைக்கிட்ட போனார் வந்து ரொட்டி வாங்கலான்னு போனார் ஆனால் இப்போ இரு கடுமையான பசி வந்தால் அப்போ வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு காசை பாக்கெட்டில் போயிட்டு போயிட்டார் இப்போ அல்லாஹத்தலா முதல் தடவையே என்ன பண்ணால் ஒரு மலக்கை அவர் மீது அவருக்கு அனுப்பினான் அவரிடத்துல அந்த மலக்கிடத்துல அல்லாஹத்தாலா சொல்லி அனுப்புனா இவர் பாக்கெட்டில் இருக்கிற அந்த காசை செலவு செய்தால் அடுத்த காசு இவருக்கு வருவதற்கு நீ ஏற்பாடு செய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடும் ஏன்னா அவர் அதுக்குள்ளே மழைக்கு அல்லாஹால சொன்னான்னு சொன்னால் அது நடக்கும் இவர் போனார் போனார் கடைசியில் வந்து காசை எடுக்கிறாரு பார்க்குறாரு அப்புறம் திரும்பி போட்டுக்கிறாரு வாங்க போகிறாரு திரும்பி போட்டுக்கிறாரு இப்படியே போனார் அந்த காசு பாக்கெட்டில் இருக்கக்கூடிய நிலைமையிலேயே கீழே உளுந்தார மூத்தா போயிட்டார் ரசூல்லாய் செல்லலா ரசு சொல்கிறாங்க என்ன இப்போ இவர் கொடுத்திருந்தால் செலவு செய்திருந்தால் அவர் தான் சாப்பிட்றாரு வாங்கி சாப்பிட்ருந்தான் அல்லாஹால ஏற்பாடுன்னு கேட்டால் இன்னும் ஒரு மலக்கவே அனுப்பினா அல்லாஹாலா அடுத்த ரிசுக்கு கொடுக்க சொல்லி எவ்வளோ பெரிய ஏற்பாடு இவர் பைசம் பாதிக்க வேண்டியது இல்லை மலக்கு கொடுப்பார் அது மழைக்கு மூலமாக அல்லாஹாலா அதை கொடுப்பான் ஆனால் செய்யலாம் அதனால் முன்னால் நம்ம கொடுத்தா தான் திரும்ப வரும் என்பது அதே மாதிரி அல்லாஹால தெரிஞ்ச ரிசச் கண்ணியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அல்லாவுடைய கட்டளைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டுமோ அந்த முறைப்பிடிக்க நிறைவேற்ற அதிசத்து தானாக அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றான் அறிந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக சொன்ன தீர்பவம் அந்த மக்களுக்கு உலக மக்களுக்கு பொதுவாக குறிப்பாக அந்த மக்காவாசிகளுக்கு அல்லாஹல்ல சொல்லுகின்ற அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்னல் நிச்சயமாக வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடியவை அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தமானவை அல்லாஹைய குதிரைஸ் அவனுடைய அயல் நிறைய ஆயத்துக்கள் பலத்தெல்லாம் வந்திருக்கு அல்லா அதெல்லாம் சொல்லி காட்டுகணும் வானங்கள் பூமியில் உள்ளவை அனைத்தும் அல்லாவுக்கே சொந்தம் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு எதுவும் சொந்தம் கிடையாது உங்கள் தெய்வங்களுக்கு எந்தும் கிடையாது உன்னால் சொன்னோம் ஒரு ஈ உட்கார்ந்தாலும் கூட அதை தட்டிவிட முடியாது எந்த பலனையோ இடையூறையோ யாருக்கும் செய்ய முடியாது தனக்கும் செய்ய முடியாது அந்த தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வங்களை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் வணங்க வணக்க வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் எப்படிப்பட்டவன் வானங்களிலும் பூமியிலும் இருக்கக்கூடியவற்றை அவற்றுக்கு சொந்தக்காரனவன் எல்லாம் உனக்கு தான் சொல் ஒமா எத்தியோல்லதீன எத்தோனமிந்தோன் இல்லாய் சுரக்கா அல்லாஹுவை தவிர கூட்டாளிகளை அல்லாவுக்கு கூட்டாளிகள் இருப்பதாக நினைச்சிக்கிட்டு வணங்குறாங்க பாருங்கள் உண்மையில் கூட்டாளி கிடையாது அல்லாவுக்கு இவங்க நினைச்சிக்கிட்டு வணங்குறாங்க அல்லாஹுக்கு இணையான கூட்டாளிகள் இவைகள் எல்லாம் இந்த சிலைகள் எல்லாம் அப்படின்னு வணங்குறாங்க அல்லாவைத் தவிர கூட்டாளிகளை வணங்குகின்றார்களே அப்படிப்பட்டவர்கள் எதை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் ஒமா எத்தபியோ இந்த ஒமா எத்தபோனுக்கு எதை பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்கலாம் ஆனால் மா எத்தபியோ அப்படிங்கிறதுக்கு எதையுமே பின்பற்றவில்லை என்றும் அர்த்தம் செய்யலாம் ரெண்டு விதமான அர்த்தம் அது சொல்லப்பட்டிருக்கு மா எத்தபியோ அல்லதின் எதோ நின்ந்து சுரக்கா அல்லாவை தவிர மற்ற தெய்வங்களை சுர கூட்டாளிகளை வணங்கக்கூடியவர்கள் எதையுமே அவர்கள் பின்பற்றவில்லை அவர்கள் எதை பின்பற்றுகிறார்கள் ஒன்றுமே பின்பற்றவில்லை எதையுமே பின்பற்றவில்லை இங்க எத்தபியோகனை இல்லம் தன்ன அதாவது உண்மையிலேயே அவர்கள் பின்பற்றுவது தவறான விஷயம் என்பதை சொல்லி காட்டி அவர்கள் எதை பின்பற்றுகிறார்கள் தெரியுமா ஒரு உறுதியான கொள்கையோ அல்லது ஒரு உறுதியான தெய்வமோ அவர்களுக்கு கிடையாது இங்க எத்தபியோகனை இல்லம் தவறான எண்ணங்களை எண்ணத்தை தவிர வேறு எதையும் பின்பற்றவில்லை அவர்களுடைய எண்ணம் அப்படி அதாவது இந்த தெய்வம் இன்னது செய்யும் இந்த தெய்வம் என்னது செய்யும் என்பதாக நினைப்பு இப்போ நம்ம பார்க்குறேன் நிறையா இந்த நாட்டில் நிறைய தெய்வங்களை வணங்குறாங்க ஒன்று ரெண்டு இல்லை ஆயிரக்கணக்கான தெய்வங்களை வணங்குறாங்க ஒன்று ரெண்டு நூறு இரநூறுலாம் இல்லை என்ன கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருக்கின்றன சிலதை பார்க்குறேன் நம்ம பார்க்காத தெய்வங்கள்லாம் நிறைய இருக்குது சொல்லப்பட்ட எழுதி வைக்கப்பட்ட தெய்வங்கள் நிறைய இருக்குது முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கோடிக்கணக்கான தேவர்கள் இருக்கிறாங்க எல்லாத்தையும் வணங்குவாங்க இந்த நாள் ஒன்று அந்த நாள் ஒன்று அதுக்கு ஒன்று இதுக்கு ஒன்று அப்படின்லாம் சொல்லிவிட்டு நம்ம கூட நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட என்னன்னா பிள்ளையார்னு சொன்னால் ஒன்று தானே இருக்கணும் இங்கே ஒரு பிள்ளையார் இருக்காரு அங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார் அங்கே இருக்கார் அங்கே இருக்கார் அப்படி வரிசையாக இருக்கார் ஒவ்வொரு பிள்ளையாருக்கு ஒரு பேர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு பிள்ளையாருக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு ஆ என்னென்னு கேட்டால் இது வேறு பிள்ளையார் அது வேறு பிள்ளையாருங்க ரெண்டு பேரும் ஒரே மாற்றானுங்க இருக்கிறாங்க யானை துதிக்கை மாற்றானே இருக்குது பானை வயிறு தான் இருக்குது யானை முகம் தானே இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை இவருக்கு உள்ள ஆற்றல் வேறு அவருக்குள்ள சக்தி வேறு அப்படின்பாங்க இவர் இவருக்குள்ள சக்தி அவருக்கு கிடையாது சக்தி அவருக்கு அறிவுக்கு ஒரு ஒருத்தர் ஆற்றலுக்கு ஒருத்தர் வியாபாரத்துக்கு ஒருத்தர் ஆபத்துக்கு ஒருத்தர் இப்படி பலவிதமான தெய்வங்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய எண்ணங்கள் அதில் உண்மையிலே இருக்குதா அப்படி கிடையாது ஏங்க எத்தனையோன இல்ல என்ன எண்ணத்தை தவிர வீணான எண்ணத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் பின்பற்றவில்லை வயகும் இல்லா யஹ்ருசோன் அவர்கள் தங்களுடைய அந்த வணக்க வழிபாடுகளிலே பொய்யானதை தவிர வேறு எதையும் அவர்கள் செய்யவில்லை அவர்கள் கிடையாது இல்லா யஹ்ருசோன் எத்திபோன் பொய் சொல்பவர்களே தவிர வேறு எதுவும் இல்லை அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதனப்போற பொய் அதை செய்யும் இதை அதை செய்யும் அதை செய்யும் பாருங்க இந்த தெய்வத்தை வணங்கினால் எங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்ன துன்பங்கள் போகும் என்றெல்லாம் என்னென்ன சொல்றாங்களோ அதுபோற பொய் இன்பும் இல்லா யஹ்ரஸும் அவர்கள் பொய் சொல்லுவதை தவிர வேறு கிடையாது பொய் தான் சொல்ற அல்லாஹ் எப்படிப்பட்டவன் ஹுவல் லதி ஜாலி தஸ்கு நோபி நல்லா வணங்க சொல்லி சொல்றோம் என்னையே வணங்குங்கள் நல்லா சொல்றான் அவன் யார் அவன் எப்படிப்பட்டவன் அல்லதி ஜால அலுக்குமுள் லைல அவன் உங்களுக்கு இரவை உண்டாக்கி கொடுத்தான் இரவு நேரத்தை உண்டாக்கி கொடுத்துருக்கான் தஸ்குனு அதை நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி நிம்மதியாக ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிக்கொள்வதற்காக இரவு நேரம் இல்லைன்னு சொன்னால் மனுஷன் மனுஷனாகவே இருக்க முடியாது இல்லையா பகலாகவே இருந்துச்சுன்னு வச்சிங்க சில பேர் நினைக்கலாம் பகலாகவே இருந்துச்சுன்னா நிறையா சம்பாதிக்கலாமே அப்படின்ட்டு என்ன பகலாகவே இருந்துச்சுன்னா நிறைய சம்பாதிக்க முடியாது இவர் மோதா போயிடுவார் சம்பாதிக்கவே முடியாது நம்ம பார்க்குறோம் ராத்திரியில் தூங்கலை பகலில் தூங்கி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உடம்பெல்லாம் வலிக்கும் பகலில் தூங்கலாம் பகல கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் கால் நேரம் ரசூல்ல சொல்லும் கை லூலான ஒரு தூக்கத்தை சொல்கிறாங்க புலோகருக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் அது தூங்கலாம் ஒரு அரை மணி நேரம் காமணி நேரம் தூங்கினா உடலுக்கு ஓய்வு கிடைக்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி தூக்கத்துக்குரிய நேரம் இரவு நேரம் தான் தஸ்குனு ஃபீஹி அந்த இரவிலே நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி சுகம் பெறுவதற்காக வேண்டி வல்லையில் வல்லையில் சுபாத்தா என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான் அதை சுகம் உள்ளதாக அல்லாஹாலா ஆக்கி வைத்திருக்கிறான் தூக்கம் இல்லைன்னு சொன்னால் மனுஷன் மனுஷனாக வாழ முடியாது வன்னஹார முபுசிரா பகல் நேரத்தை ஒளிமயமானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் முபுசிரன்பதற்கு முக அதாவது ஒளி ஒளி ஒளி உடையதாக அல்லாஹத்தலா ஆக்கி வைத்திருக்கின்றான் பகல் நேரத்தை ஒளி உடையதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் முழுகிரன் வெளி வெளிப்படையாக தெரியக்கூடியதாக அதாவது பகல் நேரத்தை போல இர இரவு பகல் நேரத்தை போல் இரவு நேரம் வர முடியாது எத்தனை லைட்டு போட்டாலும் சரி எவ்வளோ பிரகாசமான லைட் இருந்தாலும் சரி பூரா லைட்டையும் போட்டு விடுங்க இன்னும் இதைப்போல் ஆயிரக்கணக்கான மடங்கு லைட்டு போடுங்க பகலில் லைட்டே இல்லாத நேரத்தில் எவ்வளோ வெளிச்சம் இருக்குது அந்த வெளிச்சம் இருக்குதுங்க உதாரணத்துக்கு சொன்னப்போனால் ஏராளமான லைட்டை போட்டிருக்கிறாங்க ஒரே ஒரு ஊசி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பகலாக இருந்தால் லைட்டே தேவையில்ல ஊசி எடுத்துடலாம் எத்தனை லைட்டு போட்டாலும் ஊசி எடுக்க முடியாது ராத்திரியில் ஊசிக்கானா போயிடும் அதே மாதிரி சின்ன சின்ன பொருள்கள் கடுகு போன்ற சின்ன சின்ன பொருள்கள் எல்லாம் கீழே ஒழுச்சுன்னு சொன்னால் ராத்திரியில் என்ன லைட்டு போட்டாலும் எடுக்க முடியாது ஆக இரவை பகல் நேரத்தை அல்லாஹத்தால வெளிச்சமானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் முபுசிரன் அப்படின்னு சொன்னால் பார்க்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் பார்க்கக்கூடியன்னு சொன்னால் ராத்திரிலையும் பார்க்குறோமே அப்படின்னு கேட்கக்கூடாது ராத்திரியில் பார்க்குறது வேற பகலில் பார்க்குறது வேறு பகலில் பார்க்கக்கூடிய அம்சமே வேறு அதனுடைய தன்மையே வேறு அதனுடைய பிரகாசமே வேறு ஆக பகலை அல்லாஹாலா பார்க்கக்கூடியதாக என்று சொன்னால் மனிதன் வாழ்வதற்கு தகுதியானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் இரவு நேரத்தை அல்லாஹத்தாலா ஓய்வுக்காக வேண்டி நிம்மதிக்காக ஆக்கி வைத்திருக்கின்றான் என் கேட்கக்கூடிய செவியுறக்கூடிய கூட்டத்தினருக்கு இதில் பல ஆயத்துகள் இருக்கின்றன பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்பதாகவும் குறிப்பிடுகின்றன இரவு பகல் பாசி நிறைய சொல்லியிருக்கோம் இன்ன பிஹல் கிஷ் சமாவாத்தி உள்ளது என்ற ஆயத்தி ரெண்டு இடத்துல வந்துச்சு வானங்களை பூமியை படைத்திருப்பதிலே இரவு பகல் மாறி மாறி வருவதிலே கடலிலே கப்பல் செல்லுவதிலே இவற்றையெல்லாம் எல்லாவற்றையும் சொல்லி அல்லாஹத்தாலா இதில் பல படிப்பினைகள் இருக்கும் அல்லாஹத்தாலா சொல்லுவோம் ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்தால் ஏராளமான படிப்பினைகள் மனிதனுக்கு கிடைக்கும் இதை செய்யக்கூடியவன் நிகழ்த்தக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் வேறு எவரும் அதை நிகழ்த்த முடியாது என்ற உண்மையை கண்டுகொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதை எல்லாம் இந்த மக்காவாசிகளுக்கு அல்லாஹெல்லாம் சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்படிங்கிறான் ஆனாலும் அவங்க தங்களுடைய சிந்தனைகளை தவறு உள்ளவர்களாகவே இருந்தார்கள் அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுத்து கொண்டே இருந்தார்கள் மறுத்தது சிலை தெய்வங்களை வச்சு வணங்குறாங்க அத்தோடு மட்டுமல்லாமல் அல்லாவுக்கும் மனைவி மக்கள் இருக்கிறாங்க மகன் இருக்காங்க குழந்தை இருக்குது அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க அல்லாவுக்கும் மகன்கள் இருக்காங்க மனைவி இருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க சிலைகளை இணை வைத்து வழங்குவதை விட அல்லாவுக்கு மகன் இருக்கின்றான் மக்கள் இருக்கின்றார்கள் மனைவி இருக்கின்றாள் என்று சொல்வது மிக கடுமையான குற்றம் அல்லாவுக்கு மனைவி மக்கள் இருப்பதாக சொல்வது கடுமையாகும் அதை அல்லாஹல்லா மறுத்து சொல்லுகின்றான் ஆலு சொல்லுகிறார்கள் இத்தகதல்லாக வலதன் குழந்தையை அவன் ஆக்கிக்கொண்டான் அதாவது தனக்கு குழந்தையை அல்லாஹல்லா ஆக்கி கொண்டான் என்று சொல்லுகிறார்கள் சுபஹானோ நம்ம அவர் ஆச்சரியமான விஷயத்தை கேட்டால் சுபானல்லான்னு சொல்கிறோம் அது மாதிரி அல்லாவே சொல்கிறான் இங்கே சுபஹானவ் அவன் ரொம்ப சுத்தமானவன் பரிசுத்தமானவன் மனைவியை ஆக்கி கொள்வதை மனைவி வேண்டும் என்பதை விட்டும் குழந்தைகள் தேவை என்பதை விட்டும் குழந்தைகளை பெற்றெடுப்பதை விட்டும் மனைவி இருப்பதை விட்டும் அவன் சுத்தமானவன் பரிசுத்தமானன் சுபஹானவ் அவன் மிக பரிசுத்தமானன் சுபானக்கு அர்த்தம் முன்னால் சொன்ன போன வரமா ஜிமாவில் சொன்ன சுபஹானகு அப்படின்னு சொன்னாவே சுபஹான அல்லான்னு என்ன அர்த்தனை கேட்டால் அல்லாஹுவை எல்லா விதமான குறைகளை விட்டும் கரைகளை விட்டும் இணைகளை விட்டும் கூட்டாளிகளை விட்டும் அவனை நான் பரிசுத்தப்படுத்துவதாக பரிசுத்தப்படுத்துகின்றேன் அதாவது முற்றிலும் பரிசு என்பதாக பொருளாகுது சுபகான அல்லா என்பது சப் பகுத்து நான் பரிசுத்தப்படுத்தும் முறையிலே நான் பரிசுத்தப்படுத்துகின்றேன் எல்லா குறை பரிசுத்தப்படுத்துறேன்னா இப்படி நினைச்சா அல்லா அழுக்கா இருக்கிறான்னு நான் சுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஏன்னா ஒருத்தர் கேட்டார் என்ன அதிர்ச்சி இப்படி எல்லாம் பரிசுத்தப்படுத்துறேன்னு அர்த்தம் எழுதியிருக்கிறாங்களே எல்லாம் அழுக்கா இருக்கானா அப்போ அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லல எல்லாம் அழுக்கா இருக்கலாம் சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம் இல்லை சோப்பு கீப்பு போட்டு கழுவி விடுறது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை பரிசுத்தப்படுத்துகிறேன்னு சொன்னா அவனுக்கு மனைவி இருப்பதை விட்டும் நான் பரிசுத்தப்படுத்துகின்றேன் குழந்தைகள் இருப்பதை விட்டும் பரிசுத்தப்படுத்துகின்றேன் அவனுக்கு கூட்டாளிகள் இருப்பதை விட்டும் பரிசுத்தப்படுத்துகின்றேன் அவனுக்கு இணையானவர்கள் இருப்பதை விட்டும் பரிசுத்தப்படுத்துகின்றேன் அப்படிங்கிற அர்த்தம் அது சரி அது மாதிரி சுபஹானகூ இத்தகதல்லாஹுவல்லதா அல்லாஹ் குழந்தையை ஆக்கிக் கொண்டான் என்று சொல்லுகிறார்கள் சுபகானகு அவன் மகாபரிசுத்தமானவன் எந்த குழந்தையும் அவனுக்கு கிடையாது ஹுவல் வனியு அவன் தேவையற்றவன் எந்த தேவையும் அவனுக்கு கிடையாது மனைவி தேவை மக்கள் தேவை உதவி தேவை யாருடைய உதவியும் தேவை எதுவுமே கிடையாது எந்த தேவையும் கிடையாது இடம் தேவை காலம் தேவை இருப்பதற்கு இப்போ நான் உட்கார்ந்துருக்கிறது ஒரு சேர் தேவை இருப்பதற்கு காலம் தேவை வசிப்பதற்கு காற்று தேவை குடிப்பதற்கு தண்ணீர் தேவை வாழ்வதற்கு தண்ணீர் தேவை உணவு தேவை எல்லாம் தேவை இருக்கு இல்லையா எத்தனை தேவை இருக்கே ஆயிரக்கணக்கான தேவைகள் எனக்கு இருக்கின்றன எந்த தேவையும் அணு கிடையாது இடத்தை விட்டும் காலத்தை விட்டும் அப்பால் எந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடாது முன்னால் சொல்லியிருக்கிறான் ஆயத்திற்கு ஒரு சில விளக்கம் சொல்லியிருக்கான் எந்த இடத்துல அவன் இருக்கிறான் எந்த இடமும் கிடையாது எந்த காலத்தில் இருக்கிறான் காலமும் கிடையாது எந்த நிறம் நிறமும் கிடையாது எப்படி இருக்கிறான் தெரியாது தெரியாது ஆனால் இருக்கிறான் இருக்கிறானா இருக்கிறான் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக சத்தியமாக எல்லாம் இருக்கிறான் ஆனால் எப்படி இருக்கிறான் தெரியாது அவன் தேவையற்றவன் எந்த தேவையும் கிடையாது அவனுக்கு இங்கே குழந்தையை விட்டும் குழந்தை இருக்கின்றது அவர் அல்லாஹுக்கு குழந்தையை அவர்கள் ஆக்குகின்றார்கள் அப்படின்னு சொன்னால் ஃபசீலன்கள் இமாம் ராஜி ரஹமத்துல்லாய் அலி அவர்கள் ஒரு அறிவியல் கருத்தை எழுதுகின்றார்கள் அதாவது அல் வலது இபாரத்தும் அன் என் ஃபசீல் ஜுஸ் அம்மின் அஜா இலியன் குழந்தை என்பது அப்படின்னா என்னன்னு கேட்டால் வலது அப்படின்னு சொல்லுவோம் அரம்பியில் வலதுன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய ஒரு துண்டு அதாவது எண்ணிலிருந்து இப்போ என்ட்டிருந்து எண்ணிலிருந்து வந்த ஒரு பகுதி என்னுடைய குழந்தை எண்ணிலிருந்து வந்த ஒரு பகுதி என்னுடைய குழந்தை இல்லையா சும்ம ஏற்ற வல்லது அந்த தாலிக்கல் ஜுசு பிறகு அந்த ஜுசுவிலிருந்து அந்த துண்டிலிருந்து அந்த பகுதியிலிருந்து இன்னொரு குழந்தை பிறக்கும் இது அல்லாஹல்லாவுடைய விஷயத்துல நடக்குமா கூடுமா அறவே கூடாது மொஹால் அது நடைபெற முடியாத ஒரு விஷயம் ஏன்னா அல்லாஹாலிருந்து அவன் கிட்ட இருந்து ஒரு ஜுசு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா பிறந்துச்சுன்னு சொன்னால் அவன மாதிரியே ஒரு ஒரு பகுதி அல்லாஹ் மாதிரியே ஒரு அப்ப அந்த குழந்தை பிறந்துச்சு பாருங்க அந்த குழந்தையும் அல்லாவா இருக்கணும் இல்லையா அப்ப ரெண்டா பாச்சு சரி அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்போ மூணு குழந்தை மூணு அல்லாவாச்சு அந்த குழந்தைக்கு இன்னொரு குழந்தை பிறக்கணும் இப்படியே வரிசையா போயிட்டே இருக்கும் அப்போ அல்லாஹ் என்பதற்கு கடைக்கே கிடையாது நிறைய தெய்வங்கள் அப்போ முப்பத்தி முக்கோடி எல்லாம் அதோட கூட போயிருக்கும் அதனால குழந்தை இருக்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இன்னொரு கருத்து வல் வலது இன்னமாய் அசுல் செய் அல்லது என் கலிதி கருது வயகு வலது காய்ம கா குழந்தை அப்படின்னு சொன்னால் த ஒரு தந்தைக்கு குழந்தை பிறக்கின்றது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை இந்த தந்தை இறந்த பின்னால் தந்தையுடைய ஸ்தானத்தில் அந்த குழந்தை இன்னாருடைய மகன் என்று அறிமுகப்படுத்தப்பட்டு உலகத்தில் தந்தைக்கு பதிலாக தந்தையுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலை வந்துடும் இப்போ என்னான்னு கேட்டால் அல்லாஹுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த முறையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அல்லாவுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னால் குழந்தைய பெத்தாம் பாருங்க அந்த அல்லாஹ் அவன் மௌத்தா போயிடணும் மௌத்தா போன பின்னால் அந்த இடத்துல இந்த குழந்தை அல்லாவாக வரும் முதல்ல சொன்னது தொடர்ச்சியாக எல்லாமே இருந்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ ஒரு அல்லா போயிடுறான் முதல்ல யார் பெத்தானோ அந்த அல்லா போயிடுவான் இன்னும் பெறப்பட்ட அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை ரெண்டாவது அல்லாவாக வரும் இது முடியுமா அதுவும் சாத்தியமில்லை அதனால தான் அல்லாஹலா ஹுவல் வணிக அவன் தேவையற்றவன் என்பதாக சொல்லுகின்றான் அதனால் இம்மா பிராசி ராம்துலா சொல்லுகிறார்கள் ஒரு ஜீவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது என்று சொன்னால் அந்த குழந்தை குழந்தையாக இருப்பதற்கு ரெண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன ஒன்று அந்த யார் பெற்றெடுக்கின்றார்களோ அந்த தந்தைக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த தந்தைக்கு சமமானவனாக அந்த குழந்தை இருக்க சமமானவனாக இருக்கணும் அப்போ அல்லாவுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னால் அல்லாஹுக்கு சமமாக அந்த குழந்தை இருக்கணும் அது அல்லா தாலாவுடைய சாத்தியமே இல்ல அல்லாவுடைய விஷயத்தில் சரி ரெண்டாவது ஒரு என்னன்னு கேட்டால் அல்லாஹத்தாலாவுடைய நிலை அவனுடைய தன்மை அப்படின்னா வாஜிபுல் அப்படின்னு சொல்லுவான் அவன் இருப்பது கட்டாயம் அவன் இல்லாமலே இருக்க முடியாது இல்லாமல் இருந்தால் ஒரு கற்பனையாக அப்படின்னு செய்ய முடியாது அப்படி கற்பனையை செய்ய முடியாது இல்லாமல் இருந்தால் கற்பனை செய்தால் எதுவுமே இருக்க முடியாது வானம் பூமி எந்த பொருளும் இருக்க முடியாது அரிசு குருசு எதுவுமே இருக்க முடியாது இந்த பூமியாக அது எதுவுமே நானும் இருக்க மாட்டேன் பொருளும் இருக்க முடியாது அதனால அல்லாஹாலா இருக்கிறது நாம் எல்லாம் இருப்பதற்கு வானம் இருப்பதற்கு பூமி இருப்பதற்கு கோள்கள் இருப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான இந்த அண்ட சராசரங்கள் இருந்து அது தன்னுடைய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு ஒருவன் தேவை அவன் வாஜிபுல் உஜூத் கட்டாயமாக இருக்கணும் அப்போ இவனுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவனும் வாஜிபுல் உஜூத்ன்னு வரணும் இருக்கிறது கட்டாயம்னு வரணும் அதுவும் சாத்தியம் இல்லை இப்போ அல்லாவுடைய விஷயத்தில் ரெண்டுமே சாத்தியம் இல்லை சமமாக இருக்கிறதும் சாத்தியமில்லை வாஜிபல் உஜூதாக இருக்கிறதும் சாத்தியமில்லை அதனால குழந்தையும் குழந்தை இருக்கக்கூடாது அதனால தான் அல்லாஹாலா சொல்கிறான் இந்த குழந்தை இருக்குதுன்னு சொல்கிறாங்களே பாருங்கள் இது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா வேற ஒரு இடத்துல சூரத்து தாகா என்ன நினைக்கிறேன் அதில் அல்லாஹால சொல்லுங்கன்னா இதில் சூரத்தை மரியம் இல்லை ஒ காலு தகதர் ரஹ்மான் வல்ல தா அவர்கள் சொல்லுகின்றார்கள் ரஹ்மான் குழந்தைய ஆக்கி அங்கே இங்கே அல்லான்னு சொல்கிறான் அங்கே ரஹ்மான்னு சொல்கிறான் ரஹ்மான் என்பவன் குழந்தையை எடுத்துக்கொண்டான் ஆக்கி கொண்டான் அவனுக்கு ஒரு குழந்தையை வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க லகத் ஜீத் தும் ஷை அன் பயங்கரமான ஒரு விஷயத்தை அவர்கள் நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள் பயங்கரமான ஒரு விஷயம் அது எவ்வளோ பயங்கரமான விஷயம் தகாது சமாவாத்து எத்த பத்தர்ன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தின் காரணம் அல்லாஹ் குழந்தையை அல்லா வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்றதுனால வானம் வானங்களெல்லாம் துண்டு துண்டாக தூள் தூளாக ஆவதற்கு அது நெருங்கி விட்டது நீங்க சொல்லக்கூடிய பயங்கரமான அந்த வாசகம் அது தன்சக்குள்ளார் பூமி பிளந்து விடுவதற்கு நெருங்கிவிடும் ஜிபால் மலைகள் எல்லாம் தூள் தூளாக ஆகிடும் நீ சொல்லக்கூடிய அபாண்டம் அபாண்டமான பழிச்சொல் அந்த பழிச்சொல்லின் காரணமாக வானம் போயிடும் பூமி போயிடும் மலைகள்லாம் உடனே தூள் தூளா போயிடும் எல்லாமே அவ்வளவு கடுமையான குற்றத்திற்குரியது நீங்க அல்லாவுக்கு குழந்தை இருக்குதுன்னு சொல்றது என்று அல்லாஹத்த சொல்லுகின்ற அதனால இங்கே சொல்றா இத்தகதல்லாக வல்லதா அல்லாஹ குழந்தையை ஆக்கி கொண்டான் என்று சொல்லுகிறார்கள் புகழ் ஹனி அவன் தேவையற்றவன் குழந்தை தேவை அவனுக்கு கிடையாது பா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு இப்போ சொன்ன விளக்கங்கள்லாம் அதில் வரும் சரி அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா லகு மாஃபிஸ் சமவாத்தி வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அவனுக்கே சொந்தமானது முதலையும் சொன்னால் அல்லாத்தாலும் இந்த இடத்துலையும் சொல்லும் முதல்ல சொன்னது மம்ஃபிஸ் சமாவாத்தி வல்லது அப்படின்னு சொன்னான் இந்த இடத்துல மாஃபிஸ் சமாவாத்தி வல்லும் மன்ஃபிஸ் சமாவாத்தின்னு சொன்னால் உயர் நிலைக்கு சொல்லப்படும் மண் அப்படிங்கிறது உயிருள்ள எல்லா பொருள்களும் அப்படின்னு அர்த்தம் இங்கே உயிர் இல்லாத எல்லா பொருளும் எந்த இடத்துல கருத்தை வச்சிக்கிட்டாலும் எல்லா அதுக்குள்ளே வந்தோம் எந்த வார்த்தையை போட்டாலும் சரி ஆக வானங்கள் பூமியில் எல்லாவே அவனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவனுக்கு குழந்தை சொந்தமாக இருக்க முடியுமா குழந்த அவனுக்கு சொந்தம் கிடையாது குழந்தை கிடையாது என் ஐந்தக்கும் மின் சுல்தானி பிஹாதா சரி நீங்கள் சொல்கிறீங்களே குழந்தை அல்லாஹால குழந்தையை உருவாக்கி கொண்டான் வைத்து கொண்டான்னு சொல்கிறீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீ சொல்கிறீங்க சும்மா சொல்கிறீங்க ஆதாரம் சொல்லுங்கள் பார்க்கலாம் என் ஐந்தக்கும் உங்களிடத்தில் ஆதாரமே கிடையாது இதுக்கு இதற்கு ஆதாரமே இல்லை இன்னொரு தக்க உங்களிடத்தில் இல்லை பி சுல்தானின் மின் சுல்தானின் பிஹார் எந்த ஆதாரமும் கிடையாது உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்ல முடியாது அல்லாஹ் குழந்தை இருக்கான்னு ஆதாரம் சொல்லுங்க எந்த ஆதாரம் உங்கள்கிட்ட கிடையாது அத்தக்கோவில் ஒரு அலல்லாகி மாலா தாலமும் ஆதாரமே இல்லை ஆதாரமும் உங்களுக்கு தெரியாது அந்த அறிவும் இல்லை அறிவில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்களா அல்லாவின் மீது அத்தகவலூன் நீங்கள் சொல்லுகிறீர்களா அல் அல்லாஹி மாலா தலவன் நீங்கள் உங்களுக்கு தெரியாதவற்றை அல்லாஹின் மீது குற்றச்சாட்டு சொல்லுகின்றீர்களா உங்களுக்கே தெரியாத விஷயமே தெரியாது அறிவே இல்லை அறிவில்லாமலே அல்லாஹின் மீது சொல்லுகின்றீர்களா இப்படி குற்றச்சாட்டை என்று அல்லாஹா தலா கேட்கின்றான் அல் அல்லாஹி கதி அலாஃப் யார் அல்லாஹின் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லி பொய்யான கற்பனையான விஷயங்களை அல்லாஹ் மீது சொல்லுகின்றார்களோ அவங்க வெற்றியே பெற முடியாது அல்லா மீது கற்பனையான எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது நான் முதல்ல சொன்னது சரி இப்போ சிலைகளை வணங்குறது மட்டுமல்ல சிலை தைரியத்தை வணங்குறது அல்லாஹுக்கு மனைவி இருக்கிறாங்க மக்கள் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறது பெரும் குற்றச்சாட்டு அதே போல அல்லாஹுக்கு தகுதி இல்லாத விஷயத்தை சம்பந்தப்படுத்தி சொல்லுவதும் இருக்குது அதுவும் குற்றம் தான் இப்போ நம்ம இந்த கராமத்தோட விஷயத்தில் சொன்ன மாதிரிங்க அது மாதிரி அல்லாவை பற்றி குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய நம்மளால் நிறைய பேர் இருக்கிறாங்க முஸ்லீம்கள்லேயும் நிறைய பேர் இருக்காங்க காரணம் கேட்டால் விளக்கம் இல்லை எல் இல்லை மார்க்கத்தினுடைய அறிவு இல்லை அல்லாவை பற்றியுள்ள அறிவுள் பற்றி முதலாவதாக தெரிந்து கொள்ள வேணும் நான் முதலே சொல்லியிருக்கிறேன் நிறைய சொல்லியிருக்கிறோம் அல்லானா யார் அப்படின்னு வழங்கின முதல்ல அல்லா யார் அல்லா யார் யாரெல்லாம் நீ இங்கே வரக்கூடாதா ஒன்றனை பார்க்கக்கூடாதா அப்படின்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் கடுமையான குற்றம் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க சில ஞானவான்கள் சூஃபியாக்கள் தங்களை மறந்த நிலையை சொல்லியிருக்காங்கன்னா அது அவங்களுடைய விஷயம் அது வேறு அதை நம்ம வந்து ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது சரியத்தில் அதுக்கு ஆதாரம் கிடையாது என்ன அதாவது மஸ்தான் சாஹிப் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஸ்தான் சாஹிபுடைய பாடலில் வரும் என்ன கண்ணே ரஹ்மானே அப்படின்னு வரக்கூடிய அந்த பாடலில் அதாவது நான் உன்னைப்போல் மாப்பிள்ளை எனக்கு வேறு யார் உண்டு என்னை போல் பெண் ஆயிரம் பேர் உனக்கு கிடைப்பார்கள் உன்னை போல் மாப்பிள்ளை எனக்கு யார் கிடைப்பார் அப்படின்னு சொல்லி பாடுறார் அல்லாஹால மாப்பிள்ளையாவது ஒரு பொண்ணை வச்சு பாடுறார் பாடலாமா இப்படி நம்மளாம் பாடினால் அது ஹராஷீர்க்காக இருக்குது சரி அவர் பாடினால் சரியா அவர் பாடினது எந்த விதத்தில் பாடினார் நமக்கு தெரியாது வெளித்தோட்டத்தில் பார்க்கும்போது அந்த பாட்டு தப்பு அவ்வளோதான் நீ வந்தேன்னு சொன்னால் நீ என்ன இடத்துல வர வேண்டுமே நீ வந்தேன்னு சொன்னால் இப்போது மு முட்டை பொறிச்சு தட்டையில் வச்சு தருவேன் அப்படின்றார் அந்த பாட்டில் முட்டையை பொறித்து தட்டையில் வச்சு தருவேன் அப்படின்றார் சொல்லலாமா அப்படி சொல்லக்கூடாது நினைக்கலாமா அப்படி நினைக்கவும் கூடாது சரி இப்போ அவர் யார் சொல்கிறார் இப்போ மஸ்தான் சாஹிபு அப்படின்னு கேட்டால் அது நமக்கு தெரியாது சில விஷயங்கள் வழிமாறுடைய சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் அதை ஒட்டுற அப்படியே ஒட்டுறணும் அதை பற்றி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது சரி நம்ம அந்த மாதிரி சொல்லக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களும் சொல்லக்கூடாது அல்லாஹ் யார் என்பது அல்லாஹாலாவுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்ம விளங்கணும் முதல்ல அல்லாஹ் யார் என்பதை விளங்க வேண்டும் அல்லாஹுக்கு அல்லாஹுக்கு சொல்லுவதற்கு எந்த வாசகங்கள் எந்த வார்த்தைகள் தகுதியானவை இது தகுதி இல்லாத அப்படிங்கிற வரையறுக்கப்பட்டிருக்குது அது அப்படி சொல்லணும் அதை மட்டும்தான் சொல்லணும் அல்லாஹ் சொல் ஃபுல் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்க இந்த மக்களுக்கு இன்னல்லதி இந்த எஃப்தரூனா அர் அல்லாஹில் கதீபு மீது பொய்யை கற்பனை செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக அல்லாஹின் மீது பொய்யை கற்பனை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் குழந்தை இருக்குது மனைவி இருக்கிறா அது மக்கள் இருக்கிறாங்க அல்ல அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் அல்லாஹ் வந்து அல்லா தான் எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்குறான் இந்த சிலைகள் தெய்வங்கள்லாம் வணங்க சொல்லி அப்படின்னு சொல்கிறவங்க அல்லது இப்போ இருக்கக்கூடிய இந்த நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சொல்கிறத போல் இந்த சிலைகளை எல்லாம் நாங்கள் வணங்குறது ஏக தெய்வத்தை தான் வணங்குகின்றோ வணங்குகின்றோம் ஒரே தெய்வம் தான் அந்த தெய்வத்தை நாங்கள் உருவமாக்கி பார்ப்பதற்காடி இது உருவங்கள்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உருவங்கள்லாம் எப்போ என்ன வணங்குறீங்கன்னு கேட்டால் அந்த தெய்வத்தை நேராக ஒரே ஒரு தெய்வத்தை நாங்கள் நேராக பார்க்க முடியாது பார்க்க முடியலை சரி எப்படி இருப்பான் அப்படிங்கிற கற்பனையில் இந்த சில சிலைகள்லாம் செஞ்சு வச்சு வணங்குகிறோம் ஆனால் உண்மையிலேயே ஒரே தெய்வத்தை தான் நாங்கள் வணங்குறோம் அப்படின்னு சொல்லிக்குவாங்க ஆனால் இப்படி வச்சு வணங்குறதே அதே சீர்காகும் சீர்காய் அதனால் இவங்க பொய்யை அல்லா மீது பொய்யை கற்பனை செய்கின்றார்கள் இந்த கற்பனை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் லா யூக் அவர்கள் வெற்றி பெற முடியாது ஆகிரத்திலே வெற்றி பெற முடியாது உலகத்திலே வெற்றி பெற முடியாதவர்கள் மத்தாவன் ஃபித்யா இந்த மனிதர்கள் தங்களுக்கு உலகத்தில் கிடைத்திருக்கக்கூடிய சில சுகபோகங்களை வைத்துக் சுகமாக வாழலாம் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் சுகமாக இருந்து விடலாம் என்பதாக நினைக்கின்றார்கள் ஆனால் உலகத்தினுடைய இந்த சுக பொருள்கள் இருக்கிறது மத்தாவன் கலியல் மிக குறைந்த கால அளவுக்கு தான் இது சுகம் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மற்ற அவன் கலீல் ஃபித் துன்யா உலகத்திலே சுகம் பெறக்கூடியது இவர்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை உலகத்தில் மட்டும்தான் சுகமாக இருக்க முடியும் அது அதுவும் சில நேரங்களில் கொஞ்சம் கால சுகமாக இருக்கலாம் பிறகு அதுங்கூட அந்த சுகம் மூட போய்ட்டு நிரந்தரமானதல்ல அந்த சுகம் மற்ற ஃபித் துன்யா உலகத்திலே சுகம் பெறக்கூடியதாகும் சும்ம இலை நான் மருகும் பிறகு நம் பக்கம்தான் அவர்கள் வந்து சேர வேண்டும் அவர்கள் வரும் இடம் திரும்பி செல்லும் இடம் திரும்பி வரும் இடம் நம் பக்கம் தான் அவர்கள் அவர்கள் நம்மிடத்தில் வந்த பின்னால என்ன நடக்கும் கடுமையான தண்டனையை நாம் அவர்களுக்கு சுவைக்கச் செய்வோம் பிமா காணு எக்ஃபுரோன் அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் அல்லாகவை அவருடைய சட்டங்களை அவருடைய தூதரை தூதர்களை நிராகரித்த காரணத்தினால் கடுமையான தண்டனை அவர்களுக்கு நாம் சுவைக்க செய்வோம் அவர்களுக்கு கொடுப்போம் இப்போ இங்கே நிராகரித்ததுடைய பலன் எங்கே கிடைக்கும் இறந்த பின்னால் தான் கிடைக்கும் நாங்கள் ஏன்னா முன்னோர்கள் முன்னால் உள்ள அந்த கோபங்கள்லாம் சொன்னாங்க வர நபிமார்களை பார்த்து அதாவது தண்டனை வரும் தண்டனை வரும் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய தண்டனை வரட்டும் போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க ஆனால் அல்லாஹத்தாலா அப்படி அவசரமாக கொடுக்க மாட்டோம் அல்லாஹத்தாலா ரொம்ப பொறுமையாளன் அல்லாஹத்தலா எதிர்பார்த்து கொண்டு இருப்பான் அவன் விட்டு பிடிக்கக்கூடியவன் அதனால் இந்த உலகத்தில் விட்டுடுவான் பிறகு ஆகிலத்தில் தான் பிடிப்பான் அல்லாஹத்தலா சில நேரங்களில் சில கோமுகங்களை அடுத்தவருக்கு படிப்பினைக்காகவே இங்கேயே பிடிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் தண்டனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் என்று அல்லாஹாலா அந்த மக்களுக்கு பொதுவாக உலக மக்களுக்கு குறிப்பாக அந்த மக்காவாசிகளுக்கு அல்லாஹாலா சொல்லி காட்டிய பின்னால அந்த மக்காவாசிகளுக்கு அல்லாஹாலா சில செய்திகளை சொல்லுகின்றான் முன்னால் உள்ள நபிமார்களுடைய கதைகள்லாம் பாருங்கள் நபிமார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவருடைய கவுமுகள் எப்படி அவர்களுக்கு வழிபட்ட வழிபடாதவர்களாக இருந்தார்கள் அதன் காரணமாக என்ன நிலை ஏற்பட்டது இதையெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நபியா அதையும் இந்த மக்களுக்கு சொல்லி காட்டுங்க வத்துல ஆலேஹிம் அடுத்த அல்லாஹலா சொல்லுகின்றான் நபா நூல்